யாந்தாந்தபாவனம் வபுஷி கஜரம் முகே மன்மே கிமம் மஹ குருபிரஷு மகேஸ்வரட்சா தமை ஸ்ரீகுரவே நமோ குருராத்மேதி மூதவி வோமவதுவா திணாமூர் நம யந்தமியம் நி கரச்சம் நாமோத்திரம் நூற்றம் நோஜா வர்ணாதி புருஷோ நுசம் நீக்காரம் நோவிம் நிஜனம் நாஸ்தி புண்ணியம் நாபம் தோ தமசம் சத்கரும் தம் நமா மஸ்மாதியப்பந்தேபரம் பௌனவியம்யுவனிவசிணராச்சியேந்திர கலகலிந்தமூர் स्वात्मारामं மதிதவனூர்மீடே வேதவியே ஷாந்தயேந்திரவோகீந்தவந்திய மோஹ்ராக்கி नमोस्तु यस्योर्मिमात्रं समस्तं तं தமையோஸா அபாரசித் சுகவாரிராசே யோர்மாத்திரவனா தம் ரமணம் கபீரம் சிந்தவிஜாத்மகமிர் ிம சிசாவதாத்மனாத்மோஹம் ஸ்பூர் அருணாச்சலிவூர்ணோ வியம் கருணாப்பூர்ணுதா கவலிதனவி கிழாவ அருணாச்சல பரமாத்மன் அருணோவித்தஞ்சசு யய்ருச்சலூனி ஹமையசி வந்தி ஹாம அஹமித்து குத்த ஆயன்விஷியாத்மல रूपं அவமிய ஸ்வாச்சலி நீ வா தியாணரும்தயன் போகீதீ அருணாச்சலி மஹீயம் யய்ர்மன பசியன் சுவாத்தையீத்த சயயத்தருச்சலி சுகே மனண பிரபம் சோமகலாவசரேஷு பிரணப்பிரியம் நோமி பிநாக்கணே கோணம் குலதெய்வாமிநேங்குத்தாம்பணசுதான சூடோத்தம்சந்திரலி காஞ்சி பாஸா விலோலாமே ஸ்ஃபுரன் அந்தஸூர்ஜமோச்சாடையன் சேத்தமோகிநயானீபோஹரம்புஜே சி க ரான காதனா கவரீ நீக்கா காீநரீ விோக்காப்பீ சா புணியபரம் பரா பசுபிணீராஜே விஷியம வாச்சு சஞ்ஜீவத்திதரஸ்வா அனியம்சரவா பிராணோகவருஷா ஃப்ஜம்தமியன்வமீஷம் சரணி vayache விபு शिरं प्रार्थितां வீட்சாச்சுஷிம் சகருணம் திவ்யிரோக்கோ மதீயமசியோபேஷன் கருசமச்சாஸ்திரோவசராமேத் தர மாசை பிரீமாராம் யிவ்நனந்திமாத்தமூர் ீகமான நம்தாய தேஜசே ஆத்ம துவத்தை நள்ளத்தெளிவாக உபதேசம் பண்ணி நம சிஸ்டர் இதை வந்து சுலபம் அப்படின்னு கூட சொல்ற பகவான் கீதையில சொன்னார் ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதற்கு ராஜ வித்யான்னு ராஜாவா இருக்கிறதுனால ராஜவித்யா ராஜ் அப்படிங்கிற தாதுக்கு என்ன அர்த்தம்னா பிரகாசிக்கிறது அர்த்தம் ராஜதே பிரகாஷத்தே எல்லா வித்யைகளையும் விட தீப்தி அதிசயத்வா ரொம்ப ஜுவலிக்கிறதுனால யான பேர் அப்புறம் ராஜகுக்யம் ராஜகுஹ்யம்னா ராயல் சீக்கிரமே அதுதான் பெரிய சீக்கிர வெளியில சொல்லாம அப்படி உள்ள வச்சு ரகசியமா சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னு அர்த்தம் இல்லை சொன்னாலும் அந்த அருள் இல்லாம பக்குவம் இல்லாம புரியாதுங்கிறதுனாலதான் அதோட சீக்கிரசி யம் சில வந்து சொன்னாலும் லாங்குவேஜ் வேற ஏதாவது லாங்குவேஜ்ல கோட்ல வச்சுப்பான் இப்ப அது மாதிரி எல்லாம் இல்ல இது இது வந்து அப்கோர்ஸ் நம்ம லோகத்துல உபயோகப்படுத்துற மொழி மொழியோட இருக்கு இது நேரடியா நம்ம ஸ்வரூபமா இருக்கிறதுனால இது குரு அனுகிரகத்தினால கிடைக்கக்கூடியதுங்கிறதுனால ராஜகுஹ்யம் இன்னொன்று வந்து ஹிருத குஹையில ராஜதே ஹிருதயமாக குகையில பிரகாசிக்கிறதுனால ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் இது ரொம்ப பவித்திரம் ஏன் பவித்திரம்னா ரொம்ப பியூர்னாக்கா என்ன அதை தொடச்சு ரொம்ப பவித்ரம் நம்மளால தொட்டு விடலாம் ஒன்னும் பண்ணிவிடப்படாது படிச்சு கிடிச்சு வச்சா அபவித்திரம் ஆயிடும் அப்படி இல்லை யாரு அத அனுசீலனம் பண்றாலோ அவாள பியூரிஃபை பண்ணிவிடும் அவன் எப்படி இருக்கிறவனா இருந்தாலும் அபிச்சேதி பாப்பேபிய சர்வேபிய பாப்ப சர்வம் ஞானப்ளவேனைவம் சந்தரிஷ்யசி இந்த பாபம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி உனக்கு தோணினா கூட மேல இதுக்கு மேல ஒரு பாபம் பண்ண முடியாது அவ்வளவு பெரிய பாபம் பண்ணி இருந்தவனாயிருந்தாலும் கூட இந்த ஞானம்ங்கிறது வந்து உன்னை தரணம் பண்ண வச்சுடும் இந்த ஞானம் எல்லா பாபத்தையும் நிவிற்த்தி பண்ணிவிடும் ஆயிரம் வருஷமா இருக்கிற இருட்டானாலும் ஒரு லைட் சுவிச் ஆன் பண்றது போயிடுறது மெதுவாவா போறது ஆயிரம் வருஷமா இருக்கு இருட்டுப்பா அதனால ஒரு வருஷமாவது ஆகணும் அந்த இருட்டு போறதுக்கு அப்படின்னு இல்லை லைட் வந்தா அந்தகாரம் போச்சு அதனாலதான் தமசோமா ஜோதிமயா அப்படிங்கிறோம் அதனால அந்த இருட்டு அஜானம் உள்ளேந்து நிவர்த்தி ஆகிறது நம்மளை சுத்தம் பண்றது நமக்கு எந்த களங்கமும் இல்லை நம்ம பவித்திரமான ஆத்மாங்கறத பிரகாசப்படுத்துறதுங்கிறதுனால பவித்திரமிதம் உத்தமம் அதுக்கு மேல பகவான் என்ன சொன்னார் சரி இது வந்து நாம வைகுண்டம் இருக்கு கைலாசம் இருக்கு யாரும் போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது மரணத்துக்கு அப்புறம்தான் தெரியும் அந்த மாதிரி நம்ம நம்ப வேண்டிய விஷயமா அப்படி இல்லை பிரத்யக்ஷ அவகமம் இப்பவே உனக்கு இருக்கிற போதே அதை பிரத்யமா அபரோக்ஷமா உனக்குள்ள சாட்சாத்தா அனுபவிக்க முடியும்பா இன்னும் வந்து வேற யாரோ சொன்னாங்கிறதுக்காகவோ இல்லை செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இங்க இருக்கிற போதே சரீரத்தில் இருக்கிற போதே யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் பிரத்ய அவகமம் சரி அந்த அனுபூதி வந்து வந்தால் தர்மத்துக்கு எங்கேயாவது ஒரு வருமோ தர்மியம் ஞானிய வந்து தர்ம மேகம்னு பதஞ்சலி யோகசூத்திரத்தில் தர்ம மேக சமாதினே ஒன்று இருக்கு அதானது ஒரு மேகம் வந்து எப்படி மழை பெய்யுமோ அதுபோல ஜானி ஒரு மேகம் அந்த மேகம் வந்து தர்மத்தை மழை மழையா பொழிஞ்சு அது அது இருக்கிற வரைக்கும் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தர்மத்த மேகம் மழை பெய்யற போல தர்மத்த மழையா பொழியும் மண பகவான் அக்ஷரமண மாலையில் ஒரு பாட்டு நின்றி பொழி அருணாச்சல நீராக்கிடும் நீராக்குறதுன்னா இல்லாம பண்றதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு நீராக்கிடும் முன் அப்படின்னு நானே நீ ஆக்கிறவரை ரெண்டும் அபேதமா வேற நிறுத்த அந்த ஸ்டேட் வர்றதுக்கு முன்னாடி அருள்மழை பொழி அதை தாங்க இன்னொன்னு வந்து என்னமான ஞானியோட உலகத்தில் மறை ஸ்பான் அந்த ஸ்பேன் இருக்கோ இல்லையோ அந்த உலகத்தில் இருக்கே அந்த பீரியடில் தான் ஞானியோட சரீரத்தை உபயோகப்படுத்திகிண்டு அருள் மழை பொழி எல்லாருக்கும் அங்கலம் பண்றதுக்காக அந்த சரீரத்தை ஒரு காரணமா வச்சுட்டு ஒரு மேகமா வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எப்படி எப்படி தகுதியோ அதுக்கு தகுந்தபடி அது இருக்கிற வரைக்கும் அந்த அனுகிரக பொழியணும் அதுக்குதான் தர்ம மேகம் அப்படிங்கிறார் அதனால தர்மியம் இந்த ஞானம் வரபோதே ஞானி ஒரு இடத்துல இருந்தாரானா அந்த இடத்துல பூரா தர்மம் தானாவே செழிக்கும் தர்மம் தானாவே பிரகாஷிக்கும் தர்மம்ங்கிறது பக்தியே தர்மம் பக்தி எங்க வந்துட்டோ அங்க தர்மம் வந்துடும் ஞானி ஒரு ஊர்ல இருந்தாரானாலும் அங்க தர்மம் வந்துடும் அதனால தர்மியம் பிரத்ய அவகமம் தர்மியம் சரி இதெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்க அங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒன்னும் சக்தி கிடையாது அவ்வளவு ஒரு கால நீங்க வந்து சொல்லுவீங்கள இதெல்லாம் வந்து காட்டுல போய் ஒத்த காலில் நின்று பதினாயிரம் வருஷம் தபஸ் பண்ணு அப்படின்னா முடியாது சீர்ஷாசனத்துல இருந்தா எங்களால முடியாது அப்படின்னாக்கா அது எத்தனை நேரம் இருக்கும் சிலதெல்லாம் வந்து சிம்பிளா இருந்தா அப்பவே போயிடும் அவ்வியம் வந்துடுத்தால் வாழ்க்கை பூராவும் ஒண்ண விட்டு விலகாம இருக்கும் அதுல இருந்து வர அனுபவம் ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்திரமிதம் உத்தமம் பிரத்ய்சாவகமும் தர்மியம் சுசுகம் கருத்தும் அவ்வியம் ஆனால் இதுல கவனம் இல்லாதவர்கள் இருக்காளே பக்தி ஸ்ரத்தா தியானயோகம் இந்த மூணு தான் உபனிஷத் விதிக்கிறது ஒருத்தனுக்கு இந்த ஞானம் வேணுமானா என்னென்ன வேணும் ஸ்ரத்தா பக்தி தியானயோகாத் அவேஹி ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்ரத்தையினால பக்தியினால தியான யோகத்தினால தெரிஞ்சுக்கோ அப்படி இந்த மூணுல கூட இழந்துடுவான் கையில வச்சு கொடுத்தா கூட அவன் வந்து விட்டுட்டு போயிடுவான் அஸ்ரத்தான புருஷாக தர்மசியாசியா நிவர்மணி இல்லையா நம்ம வந்து கொஞ்ச கூட எஃபர்ட் போடாம நம்மளால முடிஞ்ச படிக்க அதை அழுக்கு பண்ணிட்டு கூட இந்த சம்ஸ்காரம்ங்கிறது இப்பவும் கொஞ்சம் நிக்கிறது நம்ம பண்ணினதுல எத்தனையோ ரிஷிகள் பண்ண தபஸோட பலத்தினாலும் நிக்கிறது நம்ம வரைக்கும் விசித்தி இல்லாம வந்ததை நம்மளா பாட்டுக்கு நம்ம மூளையில இருக்கிற கோளாறுனால தூக்கி போட்டுட்டு எங்கேயோ போயிடுறோம் இதுக்குதான் அஸ்ரத்தைன்னு பேரு ஸ்ரத்த என்னன்னா நீ ஒன்னும் பண்ண நீ அதுக்கு ஒன்னால ஒரு அழுக்கு வராம பார்த்து வாழ்ந்து போயிட்டா அந்த மார்க்கத்துல இருந்து நீயா ஒரு கோளாறு பண்ணாம சொல்லி இருக்கோ அதை நீ பண்ணி நான் போறோம் நீ ஒன்று பெருசா ஒண்ணு மலைய மறைக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லிருக்கோ அது போறோம் அதுக்குள்ள இருக்கிற காரியங்களை பண்ணிட்டு நீ இருந்தா போறும் ரொம்ப சுலபமா கிடைச்சிடும் இந்த வித்யாங்கிறது பிரம்ம வித்யாங்கிறது அதுக்கு நான் என்ன பண்ணணும் சத்சங்கத்தை எப்பப்ப கிடைக்குமோ நாடு நல்ல சத் சாஸ்திரங்களை நமக்கு ரிஷிகள் கொடுத்துருக்கா சாஸ்திரம் நமக்கு பிரமாணமா இருக்கு அந்த சாஸ்திரங்களை படிக்கிறதே தபஸ் அப்படின்னு உபனிஷத்தே சொல்லி கொடுத்து பிரவச்சனம் அப்படின்னா அதை அத்தியனம் பண்றது அதை பரம்பரையில் வரவாழக்கு சொல்லி வைக்கிறது எல்லா பண்ணார் அதை பண்றது அதை வாழறது அதை பரம்பரைக்கு சொல்லி வைக்கிறது அப்படியே ஒரு தபஸ் அப்படிதான் இத்தனை நம்ம வரைக்கும் அதை நிறுத்தின் வந்திருக்க அதனால சாது சங்கம சச்சாஸ்திர சாதுக்கள் கிட்ட சங்கம் இருக்கணும் எங்கேயாவது உனக்கு ஒரு தர்மச்சு நழுவினானா உனக்கு வழிகாட்டுறவா இருக்கணும் உனக்கு ஏதாவது தர்ம விஷயத்துல சந்தேகம் வந்தா கேட்கறதுக்கு யாராவது முன்னால நடந்து போன மகான்கள் இருக்கணும் யார்ட்டையாவது போய் கேட்டுவிட முடியாது அதனால இது ரெண்டும் வச்சுக்கோ கொஞ்ச நாள்லயே நீ சாட்சா்காரத்தை அடைஞ்சிடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை நாம பார்த்தோம் எல்லாத்தோடும் சாரம் இதுதான்ப்பா இந்த ஞானத்தை அடையணும் அப்படி சொல்லி ஜீவன் முக்த லக்ஷணத்தை சொல்லிட்டு வந்தார் ஜீவன் முக்தன்னா யாரு ஜீவன் முக்தனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு தபஸ் பண்றவனை புரிஞ்சுட்டு விடலாம் ஒரு சாதகன சாதகனை புரிஞ்சு நான் வந்து முயற்சி இருக்கும் வைராகியம் இருக்கும் வெளிப்படையா எல்லாமே தெரியும் ஒரு கால முக்த புருஷர்கிட்ட எதுவுமே சாதனை எதுவும் வெளியில பார்க்க முடியாது வைராகியமும் பார்க்க முடியாது எப்படி இருக்கோ அப்படி இருப்பான் அது அப்படி இருந்தாலும் ஒரு சூரியன வந்து ஒரு குடத்துக்குள்ள மரசி வச்சுக்க முடியாது தெரியும் வெளிப்படும் முக்த உச்சதே என்னென்ன விவகாரமோ அந்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுதே யாரு ஆகாசம் போல இருக்கானோ யாரோட உருவம் சிதாகாசமே உருவமாயிருக்கும் அவனுக்கு உபாதியோட எந்த லிமிடேஷனும் இல்லையோ அவனோட உபாதி வந்து எப்படி இருக்கு லோகத்துல என்னென்னதோ என்ன விவகாரமோ அந்த விவகாரத்தை பண்ணிட்டு இருக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கிற போதும் வியோம வியோம ஆகாசமாகவே எவன் இருக்கானோ ஆகாஷம்னா இந்த ஸ்பேஸ்ல சிதாகாசுவரூபமா எல்லையற்ற பொருளா இவன் விளங்குறானோ எந்த சுகத்தினாலே யாரு தன்னலை அழக்க மாட்டானோ எந்த துக்கத்தினாலையும் தன்னலை அழக்க மாட்டானோ தனக்கு எதிர்த்தாய் கிடைக்கிறது எதுவோ அதை அனுபவிச்சுப்பனோ அவன் ஜீவன் எந்த நிலையிலையும் மரணமாகட்டும் உற்சவமாகட்டும் எப்பவுமே ஆத்ம நிஷ்டையை கலையாது பாகவதட இல்லையா ராஜா பரத சக்கரவர்த்தி தபஸ் அடுத்த ஜென்மா ஒரு மானா பறந்து அதுக்கடுத்த ஜென்மாவிலாக்கும் அவதூதர் ஞானியா பிறக்கிறார் ஞான நிஷ்ட ஆனா வெளியில காட்டிக்கவே இல்லை வெளியில காட்டினா எங்கயாவது மாட்டின் விடுவோம் பூர்வ ஜென்மாவில் இருந்த வைராக்கியம் இந்த ஜென்மாவில் அவருக்கு சரீரத்துல தெரியறது அவர் பைத்தியம் மாதிரி இல்லாட்டா மந்த புத்தி மாதிரி இருந்தார் அவ அப்பா வந்து இவர் வேதம் எல்லாம் சொல்லி கொடுத்து பார்த்தா ஒன்னுமே மண்டல ஏத்திக்கவே இல்லை வேதத்தை எல்லாம் தலையில ஏத்திண்டாலும் இனிம எங்கேயாவது கர்மானுஷ்டானத்துக்கு போக வேண்டி வருமேங்கிறதுனால காயத்ரி கூட உபதேசம் பண்ணி பார்த்தா ஆறு மாசம் மண்டல இறவே இல்லையாம் பெருசா ஒன்னும் இல்ல சந்தியா வந்தனா படிக்கல சொல்லி கொடுத்தும் தலகழா சொல்லின்றான் ஒன்னும் வாயிலேயே வரலையாம் அவருக்கு இது ஏன் அவ அப்பா பார்த்தா ஐயோ பாவம் பையனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது மந்த இருக்கு மீதி இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சிருக்கா வா சொன்னா இவனை பாத்துங்கோப்பா ஒண்ணும் தெரியாது பாரு பாட்டுக்கு ஆத்மாராமா இருந்துருந்தார் அந்த மீதி இருக்கிற அவருடைய பிள்ளைகள்லாம் வந்து இவர நல்லா வேலை பண்ணுவா வீட்டுல என்ன வேலையா இருந்தா நல்லா பண்ணுவார் கிளீனா பண்ணுவார் தண்ணி கொண்டு இறக்கணுமா நல்லா அக்கொண்டாச்சு எல்லாம் கிளீன் பண்ணுமா கிளீன் பண்ணுவோம் காய்கறிகள் நிறைக்கி குடுத்துடுவான் வயல்ல இறங்கி வேலை பண்ணுமா வேலை பண்ணுவான் சாப்பாடு வந்து நேத்தைக்கு இருக்கிற பயிற்சி முண்டாணத்தை இருக்கிற பயிற்சி எல்லாம் கொடுப்பலாம் அதெல்லாம் சும்மா பேக்ல போட்டுக்கிற மாதிரி வாயில போட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் கிடையாது டேஸ்ட பத்தி கவலை கிடையாது ஒண்ணும் கிடையாது சுகமா சாப்பிடுவார் ஒன்னும் சாப்பிடறது வந்து இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு சாப்பாடு இல்லை அப்படியெல்லாம் கிடையாது கிடைக்கிற அன்னைக்கு சமர்தி கிடைக்காத இன்னைக்கு ஏகாதசி அவ்வளவுதான் சுகமா சாப்பிடுவார் சௌக்கியமான கொழுக்கு முழுக்குன்னு இருக்க உடம்பு என்ன சாப்பிடுற அப்படி பாத்து இருப்போம் இவர் ஆனா கிடைச்சது எது கிடைச்சதும் அத சாப்பிடுறாரு இவர் அதனால அவ வந்து அப்படியே உபயோகப்படுத்தின் இருந்தா வயல்ல காவலுக்கு உட்கார வச்சா ஆடு மாடுல்லாம் வந்து மிதிக்காம இருக்க அங்க உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து காட்டாளர்கள் சில பேர் பிடிச்சுன்னு போயிட்டான் பிடிச்சுட்டு போயிட்டேன்னா அவரை பிடிச்சுட்டு போக வேண்டியதெல்லாம் இல்லை அவர் பிடிச்சு எழுப்பினா அவர் பாட்டுக்கு எழுந்துருந்தார் கூப்பிட்டா கூட போயிட்டான் இன்ன இடமும் கிடையாது அவ எங்க கொண்டு போறான்னா நரபலி கொடுக்க முதல்ல ஒரு மனுஷ நரபலி கொடுக்க ஒருத்தர் பிடிச்சுன்னு வந்தா அவடி போயிடுத்து இப்போ யார கிடைக்கும் பார்த்தா இவர் அப்படியே அந்த வயக்காட்டுல வந்து அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து இருக்கார் அஸ்பந்தமா இருக்கான் கண்ணு அப்படி உட்காந்துருக்கார் இவா பார்த்தா பிடிக்க வந்தவா பாதா டே இது என்ன சிலையோ இல்ல இல்ல உயிரோடு சிலை எல்லாம் இருக்கு பத்து பேரா சர்க்கிள் போட்டு வந்து பிடிக்க வந்தா அவர் அசங்கவே இல்லை எழுப்பினா கூட போட்டார் அப்புறம் காளிக்கு பலி கொடுக்கற இடத்துக்கு கொண்டு போய் காட்டுல பலி பீட்டம் எல்லாம் இருக்கு வாழ் இருக்கு ாலும்டமா கேடி போறந்து அப்புறம் இவ என்ன பண்ணா இந்த போற ஆளை முதல்ல குளிப்பாடணும் நல்லா எண்ணெய் போட்டு தலையில இதெல்லாம் வச்சு நல்லா ஸ்நானம் பண்ணி சந்தனம் எல்லாம் இட்டு ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் பண்ணாலே எப்படி இருக்கும் எழுதி கொடுத்த குழப்பமோ தெரியாது அப்படின்னு இருக்கிறவாழையெல்லாம் கைய பிடிச்சு காலை பிடிச்சு இருக்கிற சுவாமியெல்லாம் வந்துட்டு போவோம் இல்லையா இது ஒரு வெட்ட பொறா அதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டா நல்லா மூக்கு பிடிக்க கவலையே படல இப்ப மரணம் வரப்போறதே அதை பத்தி ஒண்ணும் தாட்டே இல்லை அந்த நிஷல தத்துவே ஜீவன் முக்திங்கிறத அடுத்த மொமெண்ட் அடுத்த மொமெண்ட் பார்த்து ஈஸ்வரன் கையில கவலையே பட்ல இருக்கிறது பகவான் சொல்றது ஆத்மாவில் உட்காரே வைக்கலாம் அவர் அவரை பொறுத்தவரை அவருடைய தேகம் ஒரு சாமானமே கிடையாது அந்த தேகத்தை பார்க்கிற ஆலை தவிர அவரோட ஸ்வரூபத்துல அவரை பொறுத்தவரை ஒரு உடம்பே கிடையாது அப்படி இருக்கார் கொண்டு போய் அந்த காளி முன்னாடி உட்கார வச்சா அங்க உட்கார்ந்துட்டே இருந்தார் இவா வெட்டணும் வாழ தூக்கினா காளிக்கு தாங்கல அவ அப்படிமா கர்ஜனம் பண்ணின்னு வந்து அஷ்டோபுஜாங்கிம் மஹிஷசிய மர்தினி சங்கசக்ராம் சரசூலதாரிணீம் தாம் திவ்ய யோகிம் சகஜாத வேதசீம் துர்காம் சதா சரணமகம் பிரபத்தி அவ்ளோ ஒரு யோகினி இல்லையா அவள் தாங்கல வந்து எல்லாரையும் தலையெல்லாம் வெட்டி ஃபுட்பால் விளையாடினாவ தந்துகிரீடான்னு சொல்றது பாகவத் பால் விளையாடினா அப்படி ஓரமா கர்ஜனம் பண்றா இந்த காட்டாளர்கள் தலையை அம்மா நீ என்னை காப்பாத்தினியே உனக்கு நமஸ்காரம் ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமோ பெஷாம எழுந்துட்டு திரும்பியே பார்க்க போடு காலியே பார்த்து ஆச்சரியப்பட்டா இது என்ன சத்துவம் பாது இன்னும் சரீர பிராரம்பதம் இருக்கு பொருள் இருக்கு போயிட்டா போய் அப்படி போய் சிந்து சௌகிர தேசம் மெயின் ரோட்ல போய் உட்காந்து ஏன்னா அடுத்த பிராரம்பத்த ஏதோ வரத்துக்கு இருக்கு அப்படி இருக்கிற போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ஊர் ராஜா ரகுகணன் பேரு அந்த ரகு கணனை வந்து பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு வரா மஞ்சத்துல தூக்கிட்டு வர நிறைய பேர் தூக்கிட்டு வருவா நீங்க பல்லாக்கு ஒலக்க இருக்கும் அதுக்கு மேல ஒரு பலகா எல்லாம் போட்டு ராஜா உட்கார்றதுக்கு திறக்கலாம் மூடலாம் பெரியவாள்லாம் யாத்திரை பண்ணிருந்த மேனான்னு இருக்கோம் இல்லையோ அது கொஞ்சம் கூட பெரிசா பல்லாக்குன்னு இருக்கும் ராஜா கொஞ்சம் கூட சௌரியமா அதுல தூக்கிட்டு வர இந்த ரஹூகணன் ரகுகணம் எங்க போயிட்டு இருக்காருன்னா நம்ம எல்லாம் கார் எடுத்துன்னு லக்ஷர் கேட்க போற மாதிரி அவர் வந்து கபில உபதேசம் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு முடியல ரெட்டியா வெயிட் பண்ணிட்டு இவரை கூப்பிடலாம் நல்ல ஹெல்த்தியா இருக்க ராஜாதானே யாரோ வேணா ஆர்டர் பண்ணலாமே பிடிச்சிட்டே இங்கவா அப்படின்னு கூப்பிட்டா பிராமணர்னு தெரியல எல்லாருமே பூனல் போட்டுப்பா அதுவரை பாகவத என்ன சொல்றதுன்னா இவருக்கு பூனல் போட்ட அன்னைக்கு மாட்டி விட்ட நூலுதான் ஆவணி ஆவட்டம் மாத்திக்கிறது அதெல்லாம் கிடையாது அது ஒரு நூல் இங்கே இழுத்துட்டு இருக்கு இன்னொன்னு இங்கே இழுத்து இருக்கு உரு மஷீனா அப்படிங்கறது கருகரு கன்னகரேன்னு இருக்கா அது நம்மள மாதிரி அப்படியே கிளீன் பண்ணி சில பேர் எல்லாம் நல்லா சோப்பு போட்டு கிளீன் பண்ணி வச்சுப்பா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அது பாட்டுக்கு இங்க ஒரு நூல் தோங்கிட்டு இருக்கும் சன்னியாசியா இருந்தா பூனல் இருக்காது ஒரு காஷாய வஸ்திரம் ஏதாவது இருக்கும் அப்ப கொஞ்ச கூட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா இப்ப அதுவும் இல்ல பிராமணரானா பிராமணர்ன்னு தெரியல பூனல்ல எல்லாரும் போட்டுப்பா வைசர்களுக்கும் உண்டு பூனல் சத்ரிகனுக்கும் உண்டு அதனால என்ன இதுல பட்டவன் தெரியல சிகையும் அப்படி ஒரு தூண்ட கட்டின்னு இருக்கார் ஏதோ தபசனால இழைச்ச உடம்பானா நல்லா ஹெல்த்தியா இருக்கார் அப்படி உகந்துட்டு இருக்கார் இப்படிச்சு கூட்டின்னு வந்தா இது தூக்கிறதுக்கு பல்லா கீழே ஏதோ கொஞ்சம் மந்த போல் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தோல்ல அந்த சிபிகையை வச்சா இவர் பாட்டுக்கு பேசாம அப்படி போயிட்டே இருக்காரு வழியில கொஞ்சம் எறும்பு போறது கவனம் பிரபஞ்சத்தை பூரா பாத்துக்காரோ இல்லையோ ராஜா வந்து சொஸ்தமா உள்ள உட்காந்து கவில இருக்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் சில பேர் லெக்சர் கேக்கிறதுக்கு முன்னாடி லிஸ்ட் போட்டுப்பா அவர் அதுக்கப்புறம் அவரை படாத பாடுபடுத்தணுமோ இல்லையோ டார்ச்சர் பண்ணமோ இல்லையோ பேசின கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு உள்ள உட்காந்து அப்படி போயின் இருக்கிற போது வழியில எப்படி எறும்பு போறதா அதிகுதி குதிச்சாடா உள்ள போய் ஒலிகல போய் யாருடா இப்படி பண்ற இப்ப பயம் வாழ்க்கை சுவாமி நாங்க இல்ல சுவாமி புதுசாடுத்த வந்திருக்கான் அவன்தான் இப்படிதான் தூக்குறான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது ஸ்லோவா வேற நடக்கிறான் எட்டி பார்த்தா உடம்பு முடியாத வயசானவரோ அப்படின்னு பார்த்தாணம் பார்த்தா நல்லா இருக்காரு அவருக்கு கொஞ்சம் பெரிய மகான்களா கேலி பண்றது கிரிட்டிசைஸ் பண்றது அதெல்லாம் வருமோ அப்படி பார்த்துட்டு ஓ ரொம்ப இளைச்ச உடம்பு வயசாயிடுச்சு நடக்க முடியல ஓ சகோ பிராத்தா அப்படின்னு கூப்பிடுற சகோதரா அப்படின்னு கூப்பிடுறாரு ரொம்ப முடியலை உனக்கு இருக்கு என்ன சொன்னாலும் தன்னை சொல்றாருன்னு கண்டுக்கவே இல்லை நீ ஏன் இப்படி தூக்கி நடக்கிற நான் ராஜா தெரியுமா ராஜா சாசனத்தை சரியா அனுசரிக்கலை என்ன சிக்ஷ கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு திட்டுறார் அப்பவும் காதல போட்டுக்கல நீ என்ன ஜீவ சவமா நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற உனக்கு எங்கிட்ட இருந்து உனக்கு தண்டம் கிடைச்சாதான் உனக்கு பாடம் வரும் இப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டார் அது ஏதோ பூர்வ சம்பந்தமோ எனவோ இப்படியே ஷிபிகையை தூக்கிட்டு இருக்கிறவர் அப்படி தலையை தூக்கி ஒரு பார்வை பார்த்தார் அந்த லைஃப்ல பெர்ஹாப்ஸ் முதல் தடவை யாரையோ ஒருத்தரை பார்த்தார் பார்த்ததே இல்லை அப்படி தலையை தூக்கி அப்படி ஒரு பார்வை பார்த்தார் அந்த பார்வையே ராஜா சுருங்கி பெற்றார் அப்புறம் சொல்றார் ஹே ராஜன் எனக்கு சரீரமே இல்லை நான் யாரையும் தூக்கல நான் இல்லாத ஒரு இடம் இருந்தா தானே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு உடம்பு தானே இந்த உடம்ப வச்சு நான் இங்கே இங்க சஞ்சாரம் நான் பொறக்கவும் இல்லை எனக்கு மரணமும் கிடையாது தேகே நஜாத்திமே நசந்தி ஜீவன் மிருதத்துவம் நியமே ந ராஜன் ஏ நீ ஜீவசமா கேட்டியா இந்த சரீரம் சவம் அதுக்கு சைத்தன்யத்தோட உணர்வு கிடையாது நித்தியசுத்தமா இருக்கு அதுக்கு சரீரத்து தெரியாது பசி தாகம் காமம் கோபம் தூக்கம் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் சரீரத்துக்கு பிராணனுக்கு மனசுக்கெல்லாம் உண்டு எனக்கு கிடையாது நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் நினைச்சிருந்தவர் பேசுறத பார்த்து ராஜா அங்கே குதிச்சார் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் பகவான் நீங்க யாரு நாகம் நான் வந்து இந்திரனோட வஜரத்தை பயப்படலை சிவனோட சூலத்தை பயப்படலை வருணனோட தண்டத்தை பயப்படலை யமனோட பாஷத்தை பயப்படல வருண பாஷத்தை பயப்படலை ஆனா யாராவது ஒரு பிரம்மனிஷ்டரா இருக்கிற ஜீவன் ஏதாவது அபசாரம் பண்றதுன்னு எனக்கு நடுக்குமா நீங்க யாரு பகவான் நீங்க கபிலரா சனத்குமாரரா விஷ்ணுவா இப்படி எல்லாம் கேட்கிறார் உண்மைய பதிலே சொல்லலை விஷாம அப்ப இவர் சொல்ற நீங்க வந்து இந்த சரீரத்தோடது எதுவும் உங்களை பாதிக்காத சொன்னாலே ஒரு பானையை வந்து அக்னியில வச்சு அதுல ஜலத்தை விட்டு அரிசிய போட்டு தானே பானை சூடாகி ஜலம் சூடாகி அந்த ஜலத்தில் இருக்கிற அரிசி வேகிறதே அது சரீரத்துக்கு வர வேதனை உள்ள இருக்கிற சித்தத்தை பாதிச்சு உள்ள இருக்கிற ஜீவனை பாதிக்காதா அப்படின்னு கேட்டா ஒரு உடஞ்ச பானையை வச்சு விவகாரம் பண்ண முடியுமா முழு பானைய வச்சுட்டு வேலை பண்ண முடியும் இந்த சரீரத்தை நந்தா பாத்துக்க வேண்டாமா நான் ராஜா இல்லையா என்னோட தர்மம் இல்லையா எல்லாம் கேட்டான் அதுக்குள்ள எல்லாரும் பல்லாக்கெல்லாம் கீழே வச்சுட்டான் ஏதோ ஒன்னும் தெரியாதவர் நினைச்சிருந்தார் வேதாந்தம் பேச ஆரம்பிச்ச உடனே அவ எல்லாம் அந்த பக்கமா போயிட்டான் இவர் போய் ஒவ்வொருமா போய் ஒரு கல் மேல கால் போட்டு உக்காந்தா ராஜா கீழே நமஸ்காரம் பண்ணி உக்காந்து நினைச்சிருந்து சொன்னார் ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி கேள்வி கேட்கிறேன் தத்வாவ சகாமனந்தி ஞானிகள் வந்து இந்த வியவஹாரத்தை தத்துவத்து கூட மிக்ஸ் பண்ணவே மாட்டாப்பான் is based on ignorance. இது வந்து அக்ஞானத்தோட சந்ததி தான் இது வந்து சொப்பனந்தான் இத பரமார்த்தம் நினைச்சு இருக்கிறவன் ஏமாந்து போயிடுவான் இந்த சரீரம்ங்கிறது க்ஷேத்ரம் இதுக்குள்ள சைத்தன்யமா இருக்கிறது க்ஷேத்ரஜம் அந்த கஷேத்தான் ஆத்மா கஷேத்திரஜன்தான் வாசுதேவன் அந்த க்ஷேத்ரஜனா இருக்கிற பகவான ஆத்மஸ்வரூபத்தை யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் இங்கேயே பூர்ணத்துவத்தை அடையறான் ராஜா கேட்டாரா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் எந்த தெரிஞ்சுக்க முடியும் நீங்க எனக்கு உபதேசம் பண்றதுக்காகவே இந்த உடம்புல வந்திருக்கீங்களோ தெரிஞ்சுக்க முடியும் அப்பா நீக்சு கேக்கறதுக்கு அங்கேயும் போய் எல்லாம் நல்ல எல்லாம் ரெடிமேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு அவரும் அங்க உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அந்த கிளாஸ் மாதிரி படிச்சுட்டு வந்தாலும் ஒன்னும் ஆகாது மகா புருஷாவோட பாதரஜஸ் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க பாதரஜோபிஷேகம் அப்பதான் உனக்கு இந்த ஞானம் வரும் வேற நம்ம நம்மளா தேர்ந்தெடுத்த உபாயங்களால இது வராது அப்படின்னா எப்படியோ ஒரு மகான் கிட்ட ஞானி கிட்ட சரணாகதி பிரபத்தி பண்ணணும் வருது பூர்வசர ஒரு கதை இப்ப நமக்கு ஜடவரதோ பாக்கியான விஷயம் இல்லாட்டாலும் எடுத்துங்க என்னக்கா ஜீவன் முக்தர்களை பார்த்தா ஒன்னும் கண்டுபிடிச்சுக்க முடியாது அவ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது வெளிப்படியா பார்த்தா ஜ அந்த பதிர மூக்காக்கிருதி ஒரு சமயம் இந்த மாதிரி ஜடபர்தர மாதிரி மந்த மாதிரி இருக்கலாம் ஆனா எல்லா மந்த புத்திகளும் பார்த்து ஞானிகளும் சொல்லிவிட முடியாது மந்த புத்திகள் மாதிரி இருக்கலாம் சில ஞானிகள் பைத்தியம் மாதிரி இருக்கலாம் ஆனா பைத்தியம் எல்லாம் ஞானியும் சொல்லப்படாது சில ஞானிகள் வந்து செவிடன் மாதிரி எதுவும் காதல போட்டுக்காம இருக்கலாம் சில பேர் விவகாரத்தில் இருக்கலாம் எப்படி இருப்பான்னு கண்டுபிடிச்சு நமக்கு இப்படி அப்படின்னு ஒரு நியமம் பண்ண முடியாது வாழ்க்கை லட்சணம் என்ன எல்லாத்துக்கும் நடுவில் இருந்தாலும் ராகத்வேஷயாதீனாம் அனுரூபம் சரண்நி ராகம் துவேஷம் பயம் இதுக்கு நடுவில் எல்லாம் சாதாரணமா அவா பிராரப்தம் எப்படியோ அப்படி இருக்கிற போதும் உள்ள ஆகாசம் எப்படி எதனாலேயும் ஒட்டாதோ எந்த கலங்கமும் ஆகாசத்தை எப்படி பாதிக்காதோ அப்படி அந்த அத்தியாசன் முக்த உச்சத்தே உள்ள அந்த வியோமம் மாதிரி ஆகாஷம் போல எதனாலும் பாதிக்கப்படாம இருக்கிறவன் ஜீவன் முக்தன் அப்போ கீதையோட ஒரு ரூபம் ஆசிஷ்டம் எப்படி ஸ்லோகத்தை சொல்றதுன்னா ஸ்லோகம் அசிஷ்டத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லணும் வந்துருத்தோ இல்லையோ ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா பகவான் கிருஷ்ண அவதாரம் பண்ணுவார் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணுவார் வாசிஷ்டத்துல வருது அப்ப நம்ம மாடர்ன் ரிசர்ச் பீப்புள் என்ன சொல்லுவாங்க நடந்ததுக்கு அப்புறம் யாரோ பியூச்சர் டென்ஸ்ல வச்சு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவான் சரியா பாகவத பந்திரண்டாவது கந்தத்துல காஷ்மீர் மண்டலம் எல்லாம் யவனர்கள் கிட்ட போயிடும் காஷ்மீர் அங்க இந்த மாதிரி வந்து நிறைஞ்சிடுவா அப்படி எழுதியிருக்கு அப்ப இதெல்லாம் நைன்டீன் பிப்டிக்கு அப்புறம் எழுதியிருப்பாளோ அவளோட சர்வஜத்வத்தை ஒத்துண்டுதான் ஆகணும் எல்லாமே ஞானிக்கு முன்னால வேணமானால் சியாதீஸ்வரத்துவம் எப்பவும் அவளுக்கு அதோட தேவையில்லை அந்த சக்தி வேணமானால் அதை ரிவீல் பண்ண முடியும் அப்போ அந்த ஜீவன் எப்படி இருக்காரு எஸ்ய நாகங்கிருத்தோம் எஸ்ய புத்தி நலிப்பதே யாருக்கு நான் பண்றேங்கிற நினப்பில்லையோ புத்தி வந்து எதிலையும் ஒட்டிக்கலையோ அவன் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அவன் ஜீவன் என்ன விவகாரம் பண்ணினாலும் சரி எந்த விவகாரம் penetrate the very rocks and pervade in the world ad enga vena paravi ellarku anugraham pannum or guhayil irundha adha vyavharam pannu panname irukalam enna vyavharam vena pannalam narayanath brandan kerala thula or jeevan mukthar endra avar brandarna paithyam narayanath endrathu andu kula naamamo oor naamamo edho avar enna pannavar kaathala ana or periya parangale உருட்டி உருட்டி மலை இருக்கு அந்த ஏற்றுவார் டெய்லி இதுதான் அந்த கல்லை வெப்பார்த்தா சாயந்திரம் ஆச்சுன்னா தள்ளி கீழே போடுவார் அந்த கல் அப்படியே கீழே வந்து ஒரு குளத்துல வந்து பிளும்னு விழும் ஏய் எதுக்கு உழவு கஷ்டப்பட்டு மேல ஏத்துற அது ஏத்துறவருக்கு ஒரு கால் வர இந்த ஆனக்கால் அதை வச்சு பண்றதுக்கு ஒருத்தி கீழே தள்ளி போடுறதுக்கு இதுதான் உனக்கு பைத்தியன்னு சொல்றது கீழே தள்ளி போடுறதுல உனக்கு என்ன அது போய் கீழே விழுற போது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா இது மேல கொண்டு வரலா பாக்க முடியுமா இதுதான் நீ பைத்தியம் இதுக்கு நான் பைத்தியம் நீங்க எல்லாம் பைத்தியம் தான் கொஞ்ச நேரத்தில் இருக்கிற சுகத்துக்கு தானே வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறீர்கள் நானும் அதுதான் பண்றேன் கல்ல தூக்கி தூக்கி மேல போக வேண்டியது கீழே தள்ளி விட பிராரப்த லைஃப எப்படியோ கழிக்கணும் அவ்வளவுதான் ஏதோ விதத்துல பிராரப்தம் துபுதாம் ஏதோ விதத்துல அவளுக்கு என்ன பிராரப்தம் இருக்கோ அதை ஏதோ பண்ணி தீத்துட்டு அவர் அது பண்ணிட்டு இருந்தார் எங்க நெருப்பு பார்த்ததோ எங்கேயாவது ஒரு அரிசி பிக்ஷா வாங்கிட்டு வருவார் எங்க அக்னி பார்த்ததோ அங்கேயே வச்சு சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு ஸ்மசானத்துலதான் அக்னி கிடைச்சது ஒரு சமயம் இருக்கு அதுக்கு மேல பானையை வச்சார் சமையல் பண்ணார் சாப்பிட்டார் அங்கேயே படுத்தா ஸ்மசானத்தில் ஆடக்கூடிய சுடல அவ ஒரு பெரிய குரூப் பூதகணங்களோட அந்த அந்த வரா அவளுக்கு கொஞ்சம் வெக்கம் மனுஷம் படுத்து இருக்கிறத ஆட முடியாது வாழால நம்மள மாதிரி இல்லையேவா நம்மளா ராத்திரி ஆடுறதுக்கு யாரு என்ன இருந்தாலும் பரவாயில்ல ராத்திரி டான்ஸுங்கிறது அவளோட சம்ஸ்காரம் ஆனா அவளுக்கு கொஞ்சம் வெக்கம் நமக்கு அது இல்லை அவ்வளவுதான் இப்ப இருக்கிற கல்ச்சர் வித்தியாசம் அந்த காளி எல்லா பூத கணங்களோட வந்தா இவரை பார்த்தா இவரை எழுப்பி எழுப்பி பார்த்தா இவரு கா சுகமா வந்து கர்ஜனம் பண்ணினா காதை குடைஞ்சு திரும்பி படுத்தாங்க அப்புறம் எழுப்பி சொன்னா இந்த மாதிரி ஏன்ஸ் ஆடு இங்கோ நான் ஒன்னும் கம்ப்ளைண்டே பண்ணல உட்காந்து பாக்கணுமா முடிஞ்ச பாக்கிறேன் தூக்கம் வர வரும் பாக்கறேன் அது இல்லை நீ பாக்க கூடாது சரி இந்த பக்கம் திரும்பி படுத்திட்டு இல்ல மனுஷியால் இருக்கிற இடத்துல ஆட முடியாது கூப்பிடவே இல்லையே அது இல்லையா எங்களுக்கு இந்த ஸ்மசானத்துலதான் ஆடி ஆகணும் ஆடுங்கோ நீ இங்க படுத்துக்க கூடாது அதெல்லாம் முடியாதுமா எனக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு எங்க அக்னி கண்டதும் அங்க சமையல் பண்றது அங்கே சாப்பிடுறது அங்கே படுத்துக்கிசிப்ளின்ல மாத்த முடியாது ஒரு பெரிய ஒரு நிஷ்ட வெச்சன்டா அது அவ்வளவுதான் ஆளி சொன்னா அப்பா இது என்னப்பா அப்படி ஒரு நிஷ்ட மேலையா சமையல் பண்றதுலாம் இல்ல காளி வந்து நான் பயப்படுத்துவேன் அப்படின்னு அந்த பூதங்கள்லாம் பயப்படுத்துறது உங்க வேலை பயப்படணுமா நான் தானே பாக்கணும் ரெண்டு இருந்தா பயப்பட முடியும் நான் யாரு தெரியுமா சொன்னே தெரியும் அண்ணா சொல்லுவா குஜிசாமி சொல்லுவா தமிழ கொஞ்சம் தமிழ்ல இந்த பா எல்லாம் பாவா இல்லையோ அப்ப வந்து நான் தான் பத்திரக்காளி அப்படின்னாடான் இவர் வந்து நீ பத்திர இருந்தால் நான் பதினொன்றரை காளி சொன்னா உனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வரம் கொடுக்கறேன்பா நீ ஒன்னும் பயப்பட மாட்டேங்கிறே தெரியல சர்வம் பிரம்மயம் ஏதாவது வரம் கொடுக்கணும் ரொம்ப கரெக்ட் டைம்ல தூங்கணும் இப்படி படாத பாடுபாடு தெரியல எனக்கு ஒன்னும் வர வேண்டாம் ஏதாவது கொடுத்தாகணும் நாங்க தேவதைகள் போனா அது ஒரு ப்ராப்ளம் அவளுக்கு சரி அப்படின்னாக்கா நான் என்னைக்கு செத்து கரெக்டு கல்குலேஷன் பண்ணி இந்த டைம்ல நீ இறந்து போவ சரீரத்தை விட ஓ ஒரு நாள் அப்புறம் போட அது முடியாது வலது காலத்துல ஒரு ஆன கால அதை எடுத்து இடது காலிட்டு போங்க அதை பண்ணிட்டு போயிட்டுலாம் இந்த கால இருக்கிறத இந்த கால அப்படி அவர் பார்த்தேன் பைத்தியம் மாதிரி சுத்தின்ற ஒரு அவதூத்தர் இவ்வளவு மாதிரிதான் ஞானிகள் இருப்பான்னு நினைச்சுக்க கூடாது சில பேர்லாம் என்ன பண்ணுவானா பாகவதமெல்லாம் சொன்னா ஆமாமா ஞானம் எல்லாம் சொல்லலாம் ஜடபரதர் மாதிரி இருக்க முடியுமா ரமண பகவான் கிட்டே கேட்டா உங்களை மாதிரி இல்லையே சில பேர் எல்லாம் ஞானிகள் ஞானிகள்ங்கிறா உங்களை மாதிரி எதுவும் பண்ணாமனு இப்படி இல்லையே ஓ ஞானினா இப்படிதான் இருக்கணுமோ அப்படின்னு கேட்டார் பகவான் ஞானினா என்ன இப்படி கோமலம் கட்டிண்டு குகையில உட்காந்துக்கணுமோ மலை மேல உக்காந்துக்கணுமோ இப்படி எல்லாம் கேட்கறது நீ ஞானா எதுவும் பண்ணப்படாதுன்னு சொன்னா எவ்வளவோ ஞானிகள் என்னெல்லாமோ விவகாரம் பண்ணினவா அஜ்ஞானிகளா போயிடுவா எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரன் பெரிய அஜானியா போயிடுவான் ஏன்னா யாரு நிரந்தரம் எல்லா விவகாரத்துக்கும் காரணமா இருக்கானோ அந்த ஈஸ்வரனே அஜ்ஞானியா போயிடுவா அதனால ஞானிக்கு நீ ஒன்னும் லா ஞானி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ ஒன்னும் ஒன்னும் நியமம் வச்சுக்காதே இருந்தார் சக்கரவர்த்தியா இருந்த ஜனகனும் ஞானியா இருந்தார் ராஜாவா இருந்து ஞானியா இருந்தார் உபனிஷத்துல நிறைய ராஜாக்கள்லாம் ஞானிகளா இருந்தா யாக்ஞவியர் ஞானியா இருந்தார் பெண்கள்லாம் ஸ்திரீகள்லாம் ஞானிகளா இருந்தார் கார்கி மைத்ரேயிக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணினார் அதனால ஞானிகள்ங்கிறது இப்படிதான் இருக்கணும் இந்த விதத்துல இருப்பான் சொல்ல முடியாது சாதாரணா இருந்து ஞானிகளா இருந்திருக்க ஞானம் இவ்வளவுதான் யாருக்கு முமுட்சுத்துவம் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுட்டாலும் நிதி தியாசனம் பண்ணி சாட்சாத் காரம் பண்ண ஆச்சு முடிஞ்சு அதுக்கு யோகிறவன் அந்த ஞான அடைய முடியும் அதனால அந்த ஞானிகள் பலவிதத்துல இருந்திருக்கான் அவளுக்கு என்ன லட்சணம்னா அகங்காரம் இல்லை நான் பண்றேங்கிற நினைப்பில்லை அவ புத்தி எதிலேயே ஒட்டல அவ என்ன பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அவ ஜீவன் முக்தர்கள் தான் குருவத்தோ அகுருவத்தோவாப்பி சஜீவன் முக்த உச்சத்தை ஒரு நியமம் பண்ண முடியாது அவளால லோகத்துக்கு எந்த விதத்துல கஷ்டமும் வராது லோகம் அவளுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் பிரசாந்தமா இருப்பான் எந்த கஷ்டத்தினாலையும் அவள் அவளோட அனுபவ அனுபவ ஜானத்தை பாதிக்க முடியாது ஹர்ஷம் அமர்ஷம் பயம் இது எதுவும் அவளை பாதிக்காது அபிஷலித்தோபி நிஷிந்த சீவன் முக்த உச்ச அது ஸ்லோகம் கல்லோலம் கல்லோலம்னா கனி கன்புசன் அதோட சத்தம் அதெல்லாம் அவருக்குள்ளோலகான் அவருக்கு கை காலு கண்ணு மூக்கு நமக்கு இருக்கிற இந்திரியங்கள் எல்லாம் அவருக்கும் இருக்கு மனசு எல்லாம் தெரியறது ஆனா அவருக்கு ஒரு கலையும் இல்லை எல்லாம் தெரியறதே தவிர அவரோட ஸ்வரூபத்துல கலாவான் பினிஷ்கலகாம் எஸ் சசிந்தோபி அவர் சிந்தையெல்லாம் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அவர் சிலப்போ டென்ஷன் அடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் நிஷிந்தா எல்லா சிந்தைகளும் இருக்கிற போதும் சினிமா என்ன நடந்தாலும் ஒரு செகண்ட் வேர்ல்ட் வார் பிலிம் பார்த்தது கிழிஞ்சு போறதுல வந்து ஒரே அடியா பிளட் சுனாமி ஸ்கிரீன்ல பார்த்தோம் ஸ்கிரீன் நினைஞ்சிருக்குமோ ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி ஸ்வரூப ஜானத்தை அடைஞ்சவனுக்கு என்ன விவகார சிந்தை இருந்தாலும் நிச்சித்தனாவே இருக்கான் பரா பூர்ணாத்மா சீவன் முக்த எல்லா விஷயங்களையும் வியவகாரங்களையும் இன்வால்வ் பண்ணிட்டு வேலை பண்றான் சாதகன மாதிரி விட்டலா நிக்கலாம் விவகாரம் பண்ணாம அப்படி நிக்கல சமஸ்தார்த்தஜாலேஷு அதுக்குள்ள பூந்து வியவகாரம் பண்ணினாலும் சீதளா ஆல்வேஸ் அண்ட் ரெஸ்ட் கூட இருக்க சித்தம் குளிர்ந்து இருக்க அந்த நிலையில பரார்த்தேஷு வேற ஏதோ விஷயங்கள்ல மாதிரி அவர் ஈடுபட்டு இருக்கார் தனக்கு ஒரு பாதையும் இல்லாம இருக்கார் அப்படி இருக்கிறவருக்கு அந்த ஜீவன் முக்தர் வாசனை ராகத்வேஷங்கள் எதுவும் இல்லாம ஷரீரஸ்மிருதியே இல்லாம அவர் விதேக முக்தி நிலையும் அடைஞ்சிடுவார் அலையில்லாத கடல் போல அவர் ஹிருதத்துல ஆத்ம தத்துவம் பிரகாசிச்சுருக்கும் அவர் ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்குனாக்கா இன்னதுன்னு பேரு சொல்ல முடியாம ஏதோ ஒரு பொருள் மிஞ்சி நிற்கிறது அநாக்கியம் அதுக்கு பேர் இல்லை அனபிவக்தம் வெளியில வந்து இப்படி வெளியில தெரியல ஆனா உள்ள ஜலிச்சிருக்கு ூத பதா ந்ததையம்மப்பூர் பூர்ணத்தரா சன்சன்பாவோிச்சேத்தரம் அனந்தமியம் எதனா தர்சன திருஷ்யானாம் மத்தியே எத் தர்சனம் சாதோ தவதானேன ததே தியசே அற்புதமான ஸ்லோகங்கள் அந்த ஞானியோட ஹிருதயத்துக்குள்ள என்ன அனுபவம் இருக்கு அவ்யபதேசாத்மா இன்னதுன்னு சொல்ல முடியாது அந்த ஆத்ம வஸ்து ஸ்வயம் பிரகாசமா அது உள்ளதுன்னு சொல்ல முடியாதது இல்லாததுன்னு சொல்ல முடியாது பாவனா அது it it. it is is is is pure consciousness. Chaitanya Chaitanya Chetya rahitam amshame There is no mind mind. content in it. Anything other than it is made of mind. But that ய் நாட் மேட் ஆஃப் மைண்ட் அதுல மைண்டோட ஸ்பர்ஷமே இல்லை மனசோட sparsham இல்லாத வஸ்து Anantam ajaram அனந்தமா irukku அழிவில்லாத பொருளா இருக்கு சிவம் சிவம்னா மங்களம் அநாதி மத்திய பர்யந்தம் எதனாதி நிராமயம் திரஷ்டிரு தர்சன திருஷ்யானாம் பார்க்கிறவன் பார்க்கப்படுற பொருள் பார்வைங்கிற திரிபுட்டி எதில உதிச்சு அடங்கிறதோ அதுவே அது இது ஒவ்வொன்றுக்கும் நடுப்புல ஒரு நிச்சலமான ஒரு நில இருக்கு ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நடுப்புல ஒரு சந்தியாஸ்தானம் இருக்கு ஒரு நினப்புக்கும் ஒரு நினப்புக்கும் நடுப்புல ஒரு கேப் இருக்கு நெனப்பு கம்ப்ளீட்டா வரலான்னு நினைச்சா அடுத்தது வந்து வாங்க போகணும் அப்படின்னு நினப்பு வர்றதோ இல்லையோ அதுக்கு ரெண்டுக்கும் நடுப்புல ஒரு சைலன்ஸ் இருக்கு அந்த எடையில இருக்கிற அந்த மௌனம் இருக்கு அந்த மௌனமே நம்ம ஸ்வரூபம் அவதானேன அதை வந்து அவதானம்னென்ஷன்பதானே இருக்கிறதே அதுக்குதான் அநேக நெனப்புகள் ஒரே நாமத்தை ஜபம் கொஞ்ச நாள் கழிச்சு நாமஜபம் தான் நெனப்பா இருக்கும் அப்ப ஒரு நாமத்துக்கும் ஒரு நாமத்துக்கும் நடுப்புல ஒரு சைலன்ஸ் எதுவுமே நினப்பில்லாத ஒன்னு இருக்கு அங்க என்ன இருக்கு ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல சொல்றோமோ அங்கதான் இருக்கு அங்க நெனப்பு இல்லை இது இல்ல ஒன்னும் தெரியலங்கிறே அங்க எது இருக்கோ எது பிரகாசிக்கிறதோ அதுவே உன்னோட ஸ்வரூபம் அங்க நெனப்பு இல்லாத தாட்லெஸ் அந்த இடத்துல வந்து சூன்யம் இல்லை நீ விழிப்போட இருக்க உணர்வோட இருக்க எக்ஸிஸ்டன்ஸ் சத்து இருக்கு அந்த வஸ்துவே நீ அந்த இடத்துல உனக்கு கவனம் வந்து அதுவே நான் அப்படிங்குற ஒரு ஏற்றுக்கொள்ளல் வந்து அதுவே சாட்சாத்காரமாகும் இப்படி வசிஷ்டர் உபதேசம் என்றார் ராமர் சொல்றார் எனக்கு திரும்பவும் இது வித்தியா என்னோட தெளிவு ஏற்படுறதுக்காக எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் மகா எல்லாம் முடிஞ்சு போன பிறம் எது அவசேஷிக்கிறதோ அதுவே பிரம்ம வஸ்து சுஷுப்தியில எல்லா லயமானப்புறமும் எது அவசேக்கிறதோ அதுவே பிரம்ம வஸ்து நாசயித்வா சுவமாத்மான மனசோ வதூபம் எதனா தத்ரூபம் தசிய வஸ்துனா அதுலோகம் எல்லாத்தையும் நீக்கம் பண்ணி நெனப்புகளை எல்லாம் நிவத்தி பண்ணி விவகார உபாதிகளை எல்லாம் நீக்கம் எல்லாம் இல்லாம என்ன இருக்கு உபநிஷத்துல ஒரு வழி பண்ணார் சாப்பாடு இல்லாம பதினஞ்சு நாள் அப்படின்னு ஒண்ணு மாட்டேங்கிறது பதினஞ்சு நாள் சாப்பிடலை இப்ப என்ன புரியறதோ உனக்கு நீ வேதம்னு எதோ பைகார் பண்ணி வச்சிருந்திருக்கியோ உன் மனசுல என்னென்ன எண்ணங்கள் வருதோ எல்லாம் சாப்பாடால பண்ணப்பட்டிருக்குப்பா சாப்பாடு இல்லையானால் அது போயிடுத்து ஆனால் சாப்பாடு இல்லைன்னா உனக்கு ஒன்னும் நினப்பு வரலை நீ இல்லாமலையே நான் இருக்கேன் அதை பிடிச்சுக்கோ தத்துவம் அந்த சாப்பிடாம இருக்கிறத அன்னத்தால பண்ணப்பட்ட பொருள் அன்னத்தோடு போயிடுறது தண்ணி குடிக்காம இருந்தா பிராணனும் சோஷிச்சு போயிடும் ஆனால் இது எதுவுமே இந்த அன்னம் பிராணன் எதுவுமே என்னோட ஸ்வரூபத்துல இல்ல ஸ்வரூபம் வந்து இதுல இருந்து விலகி நிக்கிறது இதெல்லாம் இல்லாம பண்ணி காட்டி இல்லையா இப்ப யோகமும் ஒரு உபவாசம் தானே நெனப்பு இல்லாம இருக்கிறதுங்கிறது சாப்பிடாம இருக்கிறது தானே கண்ணால எதுவும் பார்க்கல காதால எதுவும் கேட்கல ஆகாரத்தை பூரா விட்டுடுத்து அப்ப நிச்சலமா இருக்க அந்த நிச்சலமா இருக்கிறத இல்ல நாம சாதாரணமா ஒரு நெனப்பு தான் நான் இவன் அவன்கிறது நெனப்பு தானே அந்த நெனப்பும் இல்லாத போது அங்க என்ன இருக்கு இருக்கு அக்கியம் அனபிவியம் அவசிஷன் அதுவே நீன்முகம் பபு சிம்மாத்திரம் விமலம் அங்கலிவா ஸ்பஷா அனுபவம் வினா ஜீவத்தேதோம் தரமஸ்வன்தாமே தூபுமான ஒரு கண்டின்ியூஸ் ஒரு தூக்கம் தூங்கி கண்டார் சிவலோகமும் தன்னுள்ளே இந்த தூக்கத்துக்கு என்ன இருக்கு அஸ்வப்னாய் அதுலமே இல்லாத தூக்கம் அந்த சாதாரண தூக்கம் வந்து ஜடமான தூக்கம் இது அஜடமான தூக்கம் சைதன்ய ஸ்வரூபமான தூக்கம் ரூபம் சிதநித்ராய் சிதநித்ர அதுக்கப்புறம் வந்து அந்த நித்ரையிலேருந்து எப்படி நம்ம தூங்கினா பிரபஞ்சம் வரைஞ்சு போயிடுறதோ நான்குற எண்ணம் வரைஞ்சு போயிடுறதோ அந்த மாதிரி இருக்கிற சமாதி நிர்விகல்பமான தூக்கம் அப்படின்னு யோகதாராவலியில வரும் அதுல போய் தூங்குறான் நாம் கட்டில போய் படுத்து ஜாகிரத் சொப்பனம் சுசுப்திங்கிறத தாண்டி துரியங்கிற ிருக்கணும்பப்பூக்கம் ஜடமானது மட்டும் இருக்கு வேதனசிய பிரகாசம் பரமாத்மனா எல்லா உலக விஷயங்களை தெரியறதுக்கு எது காரணமா இருக்கும் திருஷ்யத்துக்கு எல்லாம் பிரகாசம் கொடுத்து எந்த திருக்கு இருக்கோ இருட்டு கூட எதனால தெரியறதோ இருட்டு கூட பிரகாசப்படுத்துறது எந்த வெளிச்சமோ எதுக்கு ஆதி எந்தம் இல்லாம ஸ்வயமேவ தன்னை தெரிஞ்சின்றிருக்கிற சுயம் பிரகாச வஸ்துவோ அதுதான் பரமாத்மாவோட ஸ்வரூபம் வியவஹாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது உள்ளையும் பாஷானவதி ஒரு பாறாங்கல்லு போல அசங்காம ஸ்வரூப நிஷ்ட இருக்கு பாரு அதுதான் ஞானிக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான வாழ்லாம் அந்த நிலையில தான் இருக்கான் இப்படி சொல்றார் திருமூர்த்திகள் எல்லாம் போய் மறைஞ்சாலும் கூட எது அவசேஷிக்குமோ அந்த சைத்தன்யமே பிரம்மஸ்வரூபம் இப்படி சொல்லி அந்த சர்க்கம் முடிகிறது இரண்டாவது சர்க்கத்துல மண்டபோப்பாக்கியானம் மண்டபாக்கியானு ஒரு தலகால் புரியாத ஒரு கதை இலோபாக்கியான பேரு ரொம்ப அற்புதமான கதையை பார்த்தா நம்ம லைஃப் அதுதான் அது வந்து வசிஷ்ட சொல்ற ராமா உன்னோட சந்தேகத்தை எல்லாம் தீக்கிறதுக்கு சித்தம் வந்து ஆத்மாவில விஸ்ரமிக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அத்திரேதம் மண்டபக்கியானம் ஸ்ரீனு சிரவண்பூஷணம் காதுக்கு அலங்காரமா இருக்கக்கூடியது ஞானம்தான் ரெண்டு காது இருக்கோ இல்லையோ அதை எதுக்கு கொடுத்திருக்கார் தடுக்கம் போட்டுக்கிறதுக்காக வேதாந்த வாக்கியத்தை கேட்கறதுக்காக பகவத்குணங்களை கேட்கறதுக்காக நிசந்தேகோயேஷோ சந்தேகமில்லாம ஆத்மத கேட்டு விசிராந்தி மேத்தி ஆத்மாவில விஸ்ரமத்தை அதுக்காக நான் சொல்றேன் கேளு ஆசீதஸ்மின் மகி பீட்டே குலபத்மோ விக்காசவான் பத்மோ நாமீமான் இந்த கதை சொல்றதுக்கு முன்னாடி மாயா நான் என்னதுன்னு புரிஞ்சுக்கணும் மாய என்ன அப்படிங்கிற கொஸ்டினே கேக்கக்கூடாது உள்ள வஸ்துவை பத்தி தான் கேள்வி கேக்கலாமே தவிர இல்லாத வஸ்துவை பத்தி நாம கேள்வி கேட்டோம் இல்லாதத போய் மாட்டின்னு மாய என்ன மாய என்னன்னு கேட்டா அது போய் மாட்டின்னு அது இந்திரசாலம் யுக்திசூன்ய வஸ்து பிரகாச சம்தியா மாயா அப்படின்னு என்னெல்லாமோ தெரியும் ஆனா அதுக்குதான் மாயானு அப்படின்னு யுக்தி இல்லை ஆனா வஸ்து தெரியும் அதுக்குதான் மாயானு அதனால மாயக்கு வந்து இந்த லோகத்தில் என்னெல்லாமோ காட்ட முடியும் ஒரே சத்தியம் பல பேருக்கு அனுபவிப்ப நம்ம ஒரே லோகத்தை பாக்குற மாதிரி பார்த்து இருக்கும் இதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஷனுக்கு காரணமாகிறது பல உலகங்கள் இருக்கு இல்லை இன்னைக்கு சயின்ஸ் பாத்தீங்கன்னா இனி எங்கேயாவது ஜலம் இருக்கா ஆக்சிஜன் இருக்கா இனி வேற ஏதாவது என்னெல்லாமோ புழுகு வரிசையா விட்டு இருக்கான் இங்க வந்து பாத்தோங்கிற அதை பார்த்தோங்கிறா ஒருக்கா வந்து ஒன்பது பிளானெட்ஸ் நம்ம எல்லாம் படிச்சு பரீட்சை எழுதினும் இப்ப சட்டுன்னு சொன்னா ஒரு பிளானெட்டை காணோங்கிற அது இல்லவே இல்லைங்கிற நம்ம இப்ப ஆன்சர் தப்பா எழுதினா இப்ப யாரும் திருப்பி கொடுப்பாரு அப்புறம் திருப்பி ஒன்பது பிளானெட் இன்னொரு பிளானெட் வந்து இருக்குங்கிற விட்டு இருக்கேன் அப்புறம் மார்சுக்கு போனோங்கிறா மூனுக்கு போனங்கிறா எதே ஏதோ பிளானெட்ஸோட கதையெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நாம அவ சொல்ற கதையெல்லாம நாம நம்புறோம் இல்லையா மாயும் நமக்கு கதை சொல்லிண்டே அவ ஒரு பழைய பாட்டி ரொம்ப வயசான பாட்டி அவ பாட்டு கதை சொல்லிகிட்டே இருக்கா அது ஞானானந்த சுவாமிகள் பாடுவார்னு ஒரு பாட்டு கூட சொல்லுவா அவர் இப்படி வச்சிருப்பாங்களோ இல்லையோ தாத்தா ஏன் பொடி போடுறான் கேட்டாரோ ஒருத்தர் அப்ப பாட்டு கூட சொன்னார் அவர் தாத்தா தாத்தா பொடி குடு பாட்டி பாட்டி வழிவிடு தாத்தா கொடுத்த பொடி காத்தோடு போச்சு மாய பாட்டி விலக அப்படி ஒரு பாட்டு என்னோ பாடுவா இவா பஜன சம்பிரதாயத்துல பாடுவா அந்த பொடி குடுனாக்க பொடியால் மயக்கியன் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினே அருணாச்சல ஞானந்தான் அந்த மகா வாக்கியம் தான் பொடி சின்முத்ர ஜீவ பிரம்ம ஐக்கிய இருக்கிற உபதேசம் பாட்டி பாட்டி வழிவிடுன பாட்டியான மாய அழிவிட்டாதான் அந்த சத்தியத்தை பார்க்க முடியும் அப்ப அதனால ஈஸ்வரன் தாத்தா முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் ரொம்ப வயசான அம்பாள் வந்து மாய நம்ம கூப்பிடுறோமே ஈஸ்வரனோட சக்தி விசேஷம் நம்ம சொல்றோமே அது வந்து அதன் டிஃபைன் பண்ணவே முடியாது இப்படின்னு சொல்ல முடியாது இங்க வந்து லோகத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேடாதே திருஷ்ய பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யான் ஏன் சொல்றான்னு எல்லாருக்கும் சந்தேகம் ஜெகத் உண்மை நினைச்சு மனசு இழுக்கவே முடியாது பார்க்காம இருந்தா தான் பார்க்க முடியும் அப்ப ஜெகத் பிரம்மம் எப்ப வந்து எனக்கு இது ஆணு இது பொண்ணு இது எனக்கு வேண்டியவன் இது எனக்கு வேண்டாதவன் இவாள் கிட்ட எனக்கு பிரயோஜனம் உண்டு இவாள் பிரயோஜனம் இல்லை இப்படி இருக்கிற வேற்றுமைகள் எல்லாம் தோன்றதோ அப்ப வந்து இது பிரம்மம் சொல்லவே முடியாதுமையும் ராகத்வேஷமும் இல்லையோ எல்லாம் ஆத்மஸ்வரூபமா தெரியறதோ அப்ப இத ஜெகத் சொல்ல முடியாது அப்ப இது வந்து உலகம்னு சொல்ல முடியாது அது பரமேஸ்வரஸ்வரூபமாவே போயிடுது அப்போ அப்போ இங்க வந்து மண்டபாக்கியான இந்த மண்டபாக்கியான லீலோபாக்கியான சொல்றது அங்க வந்து இந்த கதையை வந்து நானே கன்ஃபியூஸ் போயிடுவோம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப அற்புதமான ஒரு கதைதான் அதுல வந்து ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு பத்மன் பேரு அந்த பத்மன் ராஜாக்கு ரொம்ப குல தர்மத்தோடு கூட ராஜ தர்மத்தோடு கூட நன்னா கம்பீரமா ராஜ்யபரணம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அழகான தேஜஸ்வியான ராஜா அவருக்கு ரொம்ப அழகா அவருக்கு ரொம்ப இருக்கிற ஒரு ராணி அவளுக்கு வந்து லீலான்னு பேர் அவர் ரெண்டு பேரும் ரொம்ப நட்போட ரொம்ப பிரியமா டீப்லி அட்டாச் அதனால என்ன இந்த பிரியம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதே வந்துடுமோ என்ன விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு இந்த அம்மாக்கு பயம் அவருக்கும் பயம் இருக்கு ஏதாவது ஒரு கோல்டு வந்தா கூட போய் அப்பப்போ ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு வருவான் இல்லையா ஒன்னும் இல்லேன்னு சொன்னா அவளுக்கு இருக்குற டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்னும் நன்னாவே இல்லப்பா போய் கொஞ்சம் இந்த பயத்தினால இந்த லீலா என்ன பண்ணா அவளுக்கு ஒரே பயம் என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டு வரோம் ராஜா என்னை விட்டுட்டு போயிட்டு வரோம் அவரு நானும் அவ்வளவு பிரியமா இருக்கோமே அவ்வளவு அன்போடு இருக்கோமே அப்படின்னு ரொம்ப நினைச்சுட்டு அவ பிராமணர்களை எல்லாம் கூப்பிட்டா ஞான விருத்தாக தபோ விருத்தாக எல்லாரையும் கூப்பிட்டு அவள்கிட்டையெல்லாம் கேட்டார் இந்த மரணம் வந்து இல்லாம என்ன வழி அப்படின்னு கேட்டார் இந்த பிராமணர்கிட்ட இதெல்லாம் கேட்டு அந்த பிராமணர்களை எல்லாம் நல்லா ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி நீங்க என்ன தபஸ் வேணா சொல்லுங்க என்ன உபாசனை வேணா சொல்லுங்க நான் பண்றேன் என்னோட பர்த்தாக்கு மரணம் வராம இருக்கணும் அப்புறம் நானும் இருக்கணுமோ இல்லையோ ஒரு பக்தர் ரமண பகவான் கிட்ட சொன்னார் நீங்க நூறு வயசு இருக்கணும் அதான் பாக்கணும் அவர் ஏற்கனவே ரமண பகவானை விட பத்து பதினஞ்சு வயசு பெரியவர் அப்ப பகவான் சொன்னார் என்ன சாமர்த்தியம் பாரு அவருக்கு அப்ப நூத்தி பதினஞ்சு அவர் இருந்தாக நான் நூறு வயசு இருக்கணுமாம் அவர் பாக்கணுமாம் அது இந்த அம்மா வந்து தபஸ் பண்ணி பிராமணர்கள் கிட்ட கேக்குற என்ன தபஸ் வேணா நான் பண்றேன் அப்பா வா சொன்னா ஜபம் தபம் இதனால வந்து நம்மளால என்ன வேணா சாதிக்க முடியும் ஆனா மரணத்தை இல்லாம பண்ண முடியாது மரணத்தை இல்லாம பண்றதுங்கிறது நம்மளால சாத்தியமாகற விஷயம் இல்லை அதனால நீங்க என்ன பண்ணலாம் வேற ஏதாவது கேட்டுக்கலாம் நீங்க வந்து உபாசனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அப்ப அந்த அம்மா வந்து நினைச்சு பார்த்தா ஐயோ நான் பிராமண கூப்பிட்டு கேட்டேன் ஒன்னும் ஆன்சர் கிடைக்கல இனிமே எனக்கு ஒரே ஒரு இதுதான் அவர் செத்து போறதுக்கு முன்னாடி நான் செத்து போனா தேவல ஒரு கால அவர் இறந்து போயிட்டாலும் கூட அவரோட ஜீவன் என்ன விட்டு விலகாம இந்த ஒரு அரமனைக்குள்ளேயே இந்த மண்டபத்துக்குள்ளேயே எங்கூட இருக்கணும் இப்படி ஒரு சங்கல்பம் அவ என்ன பண்ணா தபஸ் பண்ணினான் தபஸ் பண்ணினது சரஸ்வதி தேவிய பண்ணினான் தேவின்னு பேருப்தி தே என்ன வேணா கேட்டா உன்னோட தபசினால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் உனக்கு என்ன வேணும் ஜெய ஜெய ஜன்ம ஜராஜ்வால ஜுவலா தோஷ சசிபிரபே ஜயஹார்தாரோக நிவாரண ரவி பிரபேம் அம்ப மாத ஜெகன் மாதஸ்வகிருபா இமாம் வரத்வயம் தேகிதிக் பிரார்த்தியதே மரணம் இல்லாம ஆகணும்னு கேட்க முடியாது அதனால என்னோட பர்த்தா வந்து நான் மரணம் அடையற வரைக்கும் என்னோட இந்த மண்டபத்துக்குள்ளேயே இருக்கணும் அவர் மரணம் அடைஞ்சா கூட ரெண்டு நான் எப்ப நினைச்சாலும் நீங்க என்னால பிரத்யம் ஆகணும் இப்படி ஒரு வரத்தை சரஸ்வதி தேவி கிட்ட கேட்டா ஜெகன் மாதா வந்து ஓம் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அம்பாள் வந்து மறைஞ்சு போயிட்டா இப்படி கொஞ்ச நாள் சுகமா ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இவருக்கு வயசாயிடுத்து உடம்பு முடியாம ஆயிடுத்து சரீரை சூஷிச்சுடுத்து இறந்து போயிட்டார் ராஜா பத்மன் இறந்து போயிட்டார் இந்த லீலா என்ன பண்ணினா இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அழுதுண்டே இருக்கா கதறிண்டே இருக்கா சரஸ்வதி தேவிய கூப்பிட்டா அம்பாள் முன்னாடி வந்துட்டான் ஏம்மா என்ன கூப்பிட்டேன் இல்ல இது பாருங்கோ அப்பதான் அம்பாள் தான் வந்து சொல்றா பூவால மூடு அவர் நஷ்டமாகாது இங்கேயே கடைப்பர் அப்படின்னு சொல்லி இந்த சரீரம் தான் உனக்கு வந்து இந்த பிளேனை தாண்டி போறதுக்கு தடையா இருக்கு இந்த சரீரம்ங்கிற ஒரு இதுக்குள்ள மாட்டின்னு இருக்கிறது இந்த பைனாக்குலரால பார்த்தா இந்த லோகம் தான் தெரியும் இந்த சரீரத்தை தாண்டி உள்ள போனா சித்தாகாசம் சிதாகாசம் பூதாகாசம்னு மூணு இருக்கு இந்த பூதாகாசம்ங்கிறது இது இந்த அவுட்டர் ஸ்பேஸ் இதுக்குள்ள சித்தாகாசம் இருக்கு அதுக்குள்ள அநேக அநேக அநேக ஜீவங்கள் அநேக பீங்ஸ் அநேக பிராணிகள் எல்லாம் இருக்கு பல பல லோகங்கள் இருக்கு பல மண்டலங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் அதிஷ்டானமா எதுவுமே இல்லாம சுத்த சைதன்ய ஸ்வரூபமா இருக்கிற சிதாகாசம் இருக்கு ஒரு தேசத்திலேருந்து இன்னொரு தேசத்துக்கு போறதுங்கிறது இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டா டைமுக்கு தகுந்தபடி ட்ரெயினை பிடிச்சு பிளைட் பிடிச்சு இப்படிதான் போக முடியும் இன்னொரு பிளெயனுக்கு போனோமானா அந்த சித்த ஆகாசம் இருக்கோல்லையோ அதுக்குள்ள அந்த சரீரத்தை ஆதிவாக சரீரத்தை எடுத்துட்டா சட்டுன்னு அதனால நீ இந்த சரீர பிரஜனையை தாண்டி யோகஸ்தி அடைஞ்சாயானால் என் கூட இன்னொரு மண்டலத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறேன் இல்லை இந்த மனசையே இல்லாம பண்ணிவிட்டாய் நினைப்பையே இல்லாம பண்ணிவிட்டாய் இருக்கிற சங்கல்பேஷி சர்வாத்மகம் பதம் சாந்தம் ததாப்ராப் அசம்சயம் அம்பாள் வந்து அனுகிரகத்தை பண்ணிவிடுற சொல்ற இந்த மாதிரி இலூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீ வந்து பலாபடுத்த வெட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் போட்டுக்கணுமோ இல்லையோ கையில இல்லாட்டா தெரியாதவா வெட்டினார்னா கையில ஒட்டிக்கும் கால ஒட்டிக்கும் தாடியில் ஒட்டிக்கும் எல்லா இடத்துலயும் ஒட்டினிடும் அதனால எண்ணெய் போட்டுக்கிற மாதிரி முதல்ல ஞானத்தை உள்ள வச்சுக்கோ நிரஸ்த நிசேஷ சங்கல்பிதி எல்லா ஆசைகளையும் நீக்கம் பண்ணி சித்தவருத்தான் நீக்கம் பண்ணி சுத்த சித்மாத்திரமா இருக்கிற அந்த நிலையை பிடிச்சுக்கோ அத்தியாபாவ இந்த ஜகத் இல்லை ஷரீரம் இல்லை நான்கிற அந்த பர்சனல் சென்ஸ் இல்லை சுத்த சைதன்யம் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆத்ம நீ சமாதி பரிசீலனத்தினாலதான் அடைய முடியும் எது எது உபாதி தெரிகிறதோ தன்னை உபாதி விட்டு ஓர்வது உபாதியை நீக்கம் பண்ணி நீக்கம் பண்ணி சுத்த சைதன்யம் மாத்திரமான நிலையில இருந்து பழகு அந்த இத சொல்லி அம்பாள் கொஞ்சம் மறைஞ்சா லீலா என்ன பண்ணினா ஏகாந்தமா ஒரு இடத்துல இருந்து அம்பாள் கூட உட்காந்துட்டான் உட்காந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சமாதி நிலையை கத்து கொடுத்தான் இவளும் இருந்து ரொம்ப வேகம் சரீரம் மனசுங்கிற உபாதிகளை எல்லாம் நீக்கம் பண்ணி சுத்த ரூபமா இருக்கிற அந்த நிலைய கத்துண்டா அப்புறம் அந்த சைத்தன்யா காரத்துல இருந்து சித்தத்துல திருப்பியவா பர்சனல் செல்ஃபுக்கு வரத்துக்கு பதிலாக என்ன பண்ணினா யோக சக்தினால ஒரு ஆதிவாஹிக்கல அம்பாள் கூட்டின்னு போற ஒரு யாத்திரை பண்ணினான் ரமண பகவான் கூட சொல்றார் காவியகண்ட கணபதி முனி வந்து திருவட்டியூர்ல இருக்கிறத மலையில விருபக்ஷ குகையில படுத்துட்டு இருந்தேன் சட்டுன்னு பார்த்தா அப்படி போற மாதிரி இருந்தது அப்புறம் எங்கயோ போய் இறங்கினேன் ஒரு கணபதி கோவில் இது திரு கொட்டியூர்னு தெரிஞ்சது காவிய கண்டருக்கு வந்து பகவான் அங்க வந்ததாகவும் தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணதாகவும் எல்லாம் ஒரு தர்சனம் இப்படிதான் சித்தர்கள் யாத்திரை பண்ணுவா போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார் பகவான் இல்ல இங்க வாசிஷ்டத்துல இங்க வருது இதெல்லாம் சும்மா நீங்க யுக்தி விசாரம் எல்லாம் மண்ணப்படாது அப்படியே நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் லோகன் நினைச்சுக்க வேண்டாம் அதுக்குதான் இது அதனால அப்படியே போய் அந்த மண்டபத்துல போய் பார்த்தா இவ ராஜா பத்மான்னு இருக்கானோ இப்ப செத்து போனானே அவங்க பதினாறு வயசா உட்காந்துருக்காரு செத்து போறது எண்பத்தி தொண்ணூறு வயசுல போனாரோ என்னவோ தெரியல பதினாறு வயசு ராஜகுமாரா இவ கல்யாணமான ஏஜ்ல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தேஜஸோட நிறைய மந்திரிகள்லாம் உட்காந்து ஒரு சபை நடக்கிறது கம்பீரமா என்ன இவ்வாள் அவளுக்கு பார்க்க முடியல இவளும் தபசனால தேவி ஆயிட்டா சரஸ்வதி கூடே ரெண்டு பேருமா பார்த்துன்னு இருக்கா பாருப்பா உன்னோட பதி பாரு ராஜாவா இருக்காரு ஒரே ஆச்சரியம் இந்த லீலாக்கு ஒரே ஆச்சரியம் அங்க என்னெல்லாமோ நடக்கிறது இந்த லீலா கேட்டா அம்மா திருப்பி அவன் அந்த புறத்துக்கே வந்தா சரஸ்வதி முன்னால நிக்கிறத பார்த்தா கேட்டா அம்மா இந்த மண்டபத்துக்குள்ளே எப்படி இன்னொரு லோகம் அதுக்குள்ளே இவர் எப்படி அங்க இருக்கார் இருந்த ஏதோ அனுபவத்தோட மெமரி தான் உனக்கு வேர்ல்டு வேர் தெரியுது இப்ப உன்னோட பதி வந்து இருக்கிற அந்த பிள்ளைன்னு அங்க அவர் முன்னால சங்கல்பம் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் இப்ப அங்க தெரியறது இந்த சம்சார மண்டபத்துல என்னெல்லாமோ இருக்கு மேருஸ்தம்பத்துல எங்கேயோ ஒரு கோன்ல அத்திமரத்துல தேதி எவ்வளவோ பிரம்மாண்டங்கள் இருக்கு அதுல வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு வந்து கிரிகிராமம்னு பேரு அந்த கிரிகிராமத்துல ஒரு பிராமணர் இருக்கார் இருந்தார் ரொம்ப தபஸ் பண்ணிட்டு இருந்தார் வசிஷ்ட அம்சத்தோட பிறந்தவர் அதனால அவர் எல்லாரும் வசிஷ்டர் கூப்பிட்டு இருந்தார் அவரோட பத்னி ரொம்ப தபஸ்வினியா இருந்தா அதனால அவளுக்கு அருந்ததின்னே பேரு அவ ரொம்ப பிரியமா இருந்தா இந்த வசிஷ்ட பிராமணர் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ள இருக்கிற ஆசைகள்லாம் போகல ஒரு நாளைக்கு காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத சரஸ்வதி சொல்றேன் இந்த கதை காட்டுல தபஸ் பண்ணின் இருக்கிறத ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு வந்ததை பார்த்தார் அந்த ராஜாவோட அழகு அவரோட சுகபோகங்கள் எல்லாம் பார்த்தப்ப நான் எப்பவாவது இந்த மாதிரி ஒரு ராஜாவா இருந்து எல்லா சுகங்களும் அனுபவிக்க மாட்டேனா எல்லா போகங்களும் அனுபவிக்க மாட்டேனா நினைச்ச அந்த போக வாசை உள்ள பலப்பட்டு பலப்பட்டு வந்து அவர் அதே உள்ள வச்சு அவர் வயசாயிடுத்து லாஸ்ட்ல இறந்து போயிட்டார் அவர்தான் வந்து உன்னோட பதி பத்மனா வந்து பறந்தார் அவரோட பத்னி அருந்தது என்ன பண்ண பத்தி கூட அக்னியில தேகத் தியாகம் பண்ணினா அவளும் இங்க நீயா வந்து பறந்திருக்கார் சொல்லி ஒரு பாம்பு போடு சரஸ்வதி அந்த பிராமணர் இருக்காரே அவர் செத்து போய் இன்னைக்கு எட்டாவது நாள் அப்படின்னு அப்ப லீலா கேக்குற தெய்வம் அப்ப அனுர்த்தம் வக்தி தேவதைகள் கூட பொய்ய சொல்வாளோ அது எப்படி நாங்க எத்தனை வருஷமா இங்க வாழ்ந்து இருந்தோம் எத்தனை வருஷம் நாங்க எல்லா சுகபோகங்களும் அனுபவிச்சு இருந்தோம் அதுக்கடையில அவர் வந்து போன ஜென்மத்தில் இருக்கிற கதையை நீங்க சொல்லிட்டு எட்டு நாள் முன்னால்தான் அந்த பிராமணர் இறந்து போனார்னா நான் எப்படி நம்பறது அம்மா இந்த தேசம் காலம் இதெல்லாம் மனக்கல் தான் இப்படி அப்படிங்கறதெல்லாம் இந்த மனசுல இருக்கிற எல்லா கல்பனை இதெல்லாம் வந்து வாஸ்தவம் இப்படி சொல்லி உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் ஸ்மிருதி எல்லாம் போயிடுது ஒரு பெரிய மரவிக்குதான் ஒரு ஒரு ஜென்மாவும் மறந்து போயிடுறது தானே யாருங்கறதும் மறந்து போயிடுது அப்பப்ப வரது வரது ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் சொப்பனத்தில ஜாகிரத மறந்து போயிடுறது ஜாகிரத்த சொல்ல லீலா கேக்குற எப்படி அம்மா எட்டாவது நாள் மரணம் சொல்றேன் நாங்க இங்க இங்க இருக்கோமே இது எனக்கு புரியலையே தேச தைர்யம் யதா நாஸ்தி காலதை ததாங்கனே பிரதிபா மாத்திர அவனோட பிரதிப விளையாட்டு தான் இதெல்லாம் ஒரு கஷணத்துல பத்து வருஷம் ஆயிடும் ஒரு ஜென்மாவே கூட ஆயிடலாம் அந்த பிராமணர் சொத்து போய் இங்க வந்து பறந்து நீங்க இப்படி வாழ்ந்ததாக நீங்க இப்படி நினைச்சுருக்கீங்க பூர்வ ஜென்மா உங்களுக்கு மறந்து போயிடுத்து இந்த கை காலு சரீரம் இதெல்லாமே சேர்ந்து இதுதான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால உன்னோட உண்மையான ஸ்வரூபம் உனக்கு மறந்து போயிடுத்து விஸ்மிருத்திய பிராப்தனம் பாவம் அன்யம் பசியது சுப்பிரதே ஆதேயோஹமிதாரே ஸ்திதோஹம் சுந்தரி ஹஸ்தபாதாதிமான் தேகோ மமாயமிதி பசியதி ஏதாஹம் பிது புத்திரா வர்ஷாணி ஏதாணி சந்திமே நான் இந்த அப்பாவோட பிள்ளே இவ்வளவு வயசு இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன் இமேமே பாந்தவாஹா இவெல்லாம் எனக்கு சொந்தக்கார இது என்னோட அழகான வீடு இப்படி இருக்கிற மோகத்துக்குள்ள நீ மாட்டின் இருக்கேமா இப்படி சொல்லி அதனால இதெல்லாம் தாண்டி சுத்த நிர்வாணஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாவில் இருந்தாயானால் பிரபஞ்சமோ வெளி விஷயங்களோ உன்கிட்ட இல்லைங்கிறது உனக்கு தெரியும் அந்த நிலையில் ஆதிவாஹிக்க சரீரத்தில் நாம யாத்திர பண்ணினால் அந்த பிராமணனோட கிரகத்தை கூட உனக்கு காட்டி கொடுக்க முடியும் சரஸ்வதி அந்த மரணம் நடந்த இடத்துக்கு போக முடியும் அச்சேத்தூபயம் அவலம்பியமிதே தம் பசியாவ சர்கழம் அயம் தத் தர்சனே தேகஸ்தவ மகாழ இந்த தேகம் உன்னோட மஹா அர்கழம் அர்கழ சங்கிலி செயின் இந்த உடம்பு இரும்பு சங்கிலி மாதிரி கட்டி போட்டுருக்கு ஒரு ஹையர் பிளேனை பாக்க விடாம ஒரு லுடிகுரஸ் கிளாஸ் என்ன இல்லாம தெரியுமோ இந்த உடம்பை வச்சுட்டா ஒரு லிமிட்டட் சர்க்கிள் தான் தெரியுதுல பார்த்தா என்ன இல்லாம தெரியறது இந்த உடம்புங்கிற அந்த லிமிட்டேஷன் எடுத்து அனந்தமா இருக்கிற பூர்ண வஸ்து தெரியும் நீ நினைச்சுருக்கேன் தெரியறதுன்னு நினைச்சுருக்கேன் அதனால நீ வந்து இப்போ அபியாசம் உனக்கு அது தெரிய மாட்டேங்கிறது அபியாசம் இல்லாததுனால உனோட ஏன் வந்து அந்த இவர்கிட்ட போய் பேச முடியல தேவா தன்னோட பர்தாவா அங்க ராஜாவா பார்த்த போனா உனக்கு அபியாசம் இல்லை இன்னமும் உனக்குள்ள வந்து நான் வந்து லீலா அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கு நான் வந்து இந்த பர்சன் ஒரு நினப்பு இருக்கு அந்த வாசனை இருக்கிறதுனால அந்த சைத்தன்யத்தை பிடிச்சு கட்டி போட்டிருக்க அந்த ஸ்மால் ஐடென்டிபிகேஷன் அந்த ஐடென்டிபிகேஷன் இன்னமும் நீ தாண்டல இனிமும் அபியாசத்தினால தாண்டி விட்டாய வந்து அங்க வந்து அகண்டமா இருக்கிற நிலையை அடைய முடியும் அதுக்கு நீ வாசனையான வாசனா தானவம் நூனம் யதா தேஷியதி ததா ஆதிவாஹிகோபாவஷதி தேகக்கா அந்த வாசனைகள் இல்லாம பண்ணி கொடுத்தானா அகண்டமான சரீரத்துல பிரஜாபதி எப்படி இருக்கானோ அந்த மாதிரி இருக்க முடியுமா பாசிபிள் நம்ம இருக்கிற சாதாரண பிள்ளைங்க வச்சுட்டு பார்க்கப்படாது இந்த எப்படி வந்து அகண்டமான அந்த பூர்ணத்துவம் ஈஸ்வரனுக்கு ஒரு சரீரம் இருக்கோ அந்த சரீரத்தை அடைய முடியும் அதனால வாசனைகள் லிமிட்டடா இருக்கிற நான் இவன் என்னோட வீடு இது எனக்கு இந்த ராகந்த் வேஷம் அப்படிங்கிற லிமிடேஷனை விட்டுட்டு அந்த முக்து அப்படின்னு உபதேசம் பண்ற அம்பாள் அதை வாங்கிட்டு இந்த லீலா ஆத்ம விசாரம் பண்றா ஆத்ம விசாரம் எப்படி பண்ணணும் ஆகாசத்தில் அதையே நினைக்கணும் வேதாந்த விஷயத்தையே நினைக்கணும் யாராவது பேச வந்தா கூட இதையே பேசணும் தத் பிரபோதனம் ஒருத்தர் இனி ஒருத்தருக்கு இத ஏதே கபரத்வம் இதே உள்ள லட்சியமா வச்சுண்டு ஊரிண்டே இருக்கணும் தன் அபியாசம் விது புதாக இதுதான் அபியாசங்கிறது வேற எதுலேயுமே நெனப்பு போகாம சதா இந்த ஆத்மவிசாரத்திலேயே மனசு ஊறப்போடனும் உதிதவுதாரிய சௌந்தர்ய வைராக்கியரசிணி ஆனந்தினாம் மதிஸ்தே அபியாசின பரே உள்ள வந்து நிர்மலமாக வைராகியரச கர்ப்பிணி அந்த வைராகியரசத்தை தன் உள்ள அடக்கின் சொட்டின் அந்த ஆனந்தத்தை அடைஞ்சி அத்தியாப்தோ சரீரமோ இல்லைங்கிற ஆர்டியத்தில் பொருள் இப்படி எல்லாம் போய் சுத்த சைதன்யமே தான் அப்படிங்கிற பாவத்தில் நிலை பெற்று இருக்கிறது தான் ஞானம் திருஷ்ய அசம்பவோதோஹி ஞானம் இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒண்ணு உண்டாகவே முடியாது திருஷ்ய பிரபஞ்சம்ங்கிறது எதுவுமே ஆத்மாவிலிருந்து காணப்படுற இந்த பிரபஞ்சத்துக்கு அபியாசோ மகோதய இது சத் கதனம் கிருத்வா தசாம் நிஷிவராங்கனே சமாதிஸ்தானே அவ ரெண்டு பேருமா கொஞ்ச நேரம் நிர்விகல்பமாதி அபியாசம் பண்ணி திருப்பி ஒரு பெரிய யாத்திர போனா போற வழியில என்னோ லோகங்கள் அதெல்லாம் அதுவே ஒரு பெருசா இருக்கும் பல பல ஜீவன்கள் நம்ம லோகத்துல காணாத இருக்கிற ஸ்பீஷி எல்லாம் எதேதோ பீங்ஸ் சாரணர்கள் கந்தர்வர்கள் இந்த மாதிரி எதேதோ மண்டலங்கள்லாம் தாண்டி எல்லாம் தாண்டி போய் அந்த கிரிகிராமத்துக்கு போறா அங்க போனா அந்த பிராமணரோட வீட்டுக்குள்ள எல்லாரும் அழுதுண்டுருக்கா இந்த பிராமணர் இறந்து போயிட்டார் அவர் பத்னி அழு இறந்து போயிட்டா அப்படின்னு அழுதுன்ட்ருக்கா அங்க போய் இவா வந்து சொன்னா அம்பாள் சொல்றா இது பாருமா லீலா நீ இப்ப ஜீவன் முக்த தத்துவம் திருடமாயிடு நீ என்ன சங்கல்பம் பண்ணாலும் நடக்கும் அதனால இப்ப வந்து இவாளுக்கு உன்ன தெரியணும்னு சங்கல்பம் பண்ணும் அப்படியே சங்கல்பம் பண்ணா ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள தெரியா தெரிய வந்துட்டான் அப்ப அந்த பிராமணரும் ஒரு பத் பத்னியும் போயிட்டா அந்த வீட்டுக்கார எல்லாம் அந்த கதையெல்லாம் சொன்னா ரொம்ப துன்பத்தினால அழுதுன்னு இருக்கா அவளுக்கு எல்லாம் ஆசிவாசம் பண்ணி அவ அப்போ திருஷ்டாந்தத்தோட பார்த்துட்டான் இந்த கிரிகிராமம் பிராமணன் சும்மா வந்து சரஸ்வதி தேவி வந்து ஒன்னும் பொய்ய சொல்லல வாஸ்தவமா இருந்திருக்கு அப்படின்னு காட்டி கொடுத்துட்டான் அப்போ ஒரே ஷாக்கு எட்டு நாள் தான் இந்த பிராமணர் வீட்டுல நம்ம அப்பியர் ஆனோம் இதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் முன்னாலே எனக்கு அப்பியர் ஆக முடியல அவர் அந்த மண்டபத்தில் இருக்காரு அது என்னக்கா அப்ப நீ வந்து ஜீவன் முக்த இல்ல அப்ப நான் ஒரு கிருப்பையினாலும் உனக்கு காட்டி கொடுத்தேன் அப்போ உனக்கு இன்னமும் சங்கல்பம் இதெல்லாம் பிரதிபந்தம் இருந்தது இப்ப உனக்கு பிரதிபந்தம் இல்ல இப்பவா போறோம் அங்கேயும் திருப்பி கிளம்பி போய் அந்த போறான் இவா வீட்டுக்குள்ளேயே தான் அந்த மண்டபங்க எல்லாருக்கு எல்லா ஒரே ரூபுக்குள்ளதான் அந்த மண்டபத்துக்குள்ள போய் பார்த்தா அந்த ராஜாவோட இதுல போனா அந்த ராஜா அங்க உட்கார்ந்து இருக்கா மந்திரி சபையெல்லாம் நடந்திருக்கிறதுல பெரிய ஒரு கடல் போல சிந்து தேசத்து ராஜா சைன்யத்தோட ஆக்கிரமணம் பண்ண வந்திருக்கார் இவா இந்த பத்ம ராஜாவ ஆக்கிரமணம் வந்திருக்கார் யுத்தம் நடக்கிறது இவ பார்த்துட்டே இருக்கே போய் என்டர் பண்ண முடியல ஏன்னா ஒரே வார் நடந்துட்டு இருக்கு அந்த வார்ல வந்து ஒரே கோலாகலமா நடந்துட்டு இருக்கு அதுக்கு நடுவில் இந்த ராஜா வந்து சந்தியா காலமான போய் யுத்தம் எல்லாம் முடிச்சு இவ ரொம்ப களைச்சு போய் ரூம்ல போய் கதவை சாத்திட்டார் அப்ப அந்த ரூமுக்குள்ள போய் இவ்வளவு பேரும் அப்பேராகிறார் போய் இந்த ரெண்டு பேர் தேவிகளும் அப்பேராகிறா அவருக்கு தெரியல புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணி ரெண்டு தேவிகள் பிரத்தப்பட்டிருக்கா நிலத்துல உட்காந்து நமஸ்காரம் பண்ணார் இங்க யாரே என்ன கேட்கிறார் அப்ப வந்து சரஸ்வதி தேவி இவ வந்து இவர் இவரு லீலா வந்து பூர்வ ஜன்மத்தில் ஹஸ்பண்ட் தானே நினைச்சிருக்கா சரஸ்வதி கேக்கிறா ராஜன் நீங்க யாருன்னு கிட்ட அவர் சொல்லல அவருடைய மந்திரி வந்து சொன்னார் அம்மா ஆசீவாகுவம்சத்தில் ஒரு ராஜா இருந்தார் குந்தரதன் அவனுக்கு வந்து இப்படி நிறைய ராஜாக்கள் பரம்பரை பரம்பரையா சொல்லி அந்த பரம்பரையில விதுரதன் அப்படின்னு ஒரு ராஜா தான் இவர் அப்படிங்கிறார் ஒரே கன்ஃபியூஷன் தன்னோட ஹஸ்பண்ட் தான் இங்க இருந்து அங்க போய் பிறந்திருக்கார் ஆள அதுதான் தெரியறது ஆனா இவ என்ன வேற ஏதோ ஹிஸ்டரி சொல்ற ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாள் கதையை சொல்லி அங்க இருக்கிற விதுரத்கிற ராஜா தான் இவர் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா இங்க இருக்கான்னு சொல்ற அந்த ராஜாவும் நமஸ்காரம் இந்த மாதிரி யுத்தம் வந்திருக்கு யுத்தத்துக்கு நடுவில் இருக்கும் மானம் சொல்லிட்டு இருக்கா இவ பெஷாம உட்கார்ந்துருக்க ஒரு ஷாக்குல லீலா அப்ப சரஸ்வதி தேவி சொல்றா ராஜாவோட சிரசுல கைய வச்சு ஆசீர்வாதம் பண்றா அவருக்கு பூர்வ ஸ்மிருதி எல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்துல தான் பத்மங்கிற ராஜாவா இருந்தது லீலாவா இருந்தது ஞாபகத்துக்கு வருது ஒரு கண நேரத்துக்கு அதுக்குள்ள என்ன இது ஒரு நாள் தான் ஆச்சு நான் செத்து போயிட்டு அதுக்குள்ள இங்க வந்து ஒரு ராஜாவா அநேக காலத்தை நடத்தியாச்சு ஒரு யுத்தம் வந்திருக்கு என்னமா இது ஆச்சரியம் ராம ராஜன் மரணம்ங்கிற ஒரு பெரிய மூர்ச்சை ஒரு மோகம் எல்லாத்தையும் மறைச்சு விடுறது திருப்பி என்னென்னமோ மேஜிக் காட்டுறது வாஸ்தவமா நீ பிறக்கவும் இல்ல உனக்கு மரணமும் இல்ல நீ இந்த விதூரதன்கிற ராஜாவும் இல்ல பத்மன்கிற யே ஸ்வரூபம் நீ ஆத்மாவே நீ பூர்ணவஸ்து நீ பிரம்ம வஸ்து இது அதுங்கிற நினைப்பட்டு ரூபத்தையே உன்னோடதுன்னு தெரிஞ்சுக்கோ ஸ்வர்ணம் வளை மாலை மோதிரம் அப்படின்னு பல வேஷம் போட்டுக்கிற மாதிரி ஒரே சைதன்யமே பல நாம ரூபங்களை போட்டுக்கிறது தீர்கம் சிந்தா சித்தாஹந்தி இது பெரிய தீர்க்கனம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ இதை எதுலையுமே மனசை வச்சுக்காதே விளையாட்டா எடுத்துக்கோங்கிற விளையாட்டா எடுத்துக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்றேன்னு தவிர இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இத போய் இந்த வேர்ல்டுக்கு வந்து லாஜிக்கே கொடுக்காதே இங்க இருக்கிற அப்பியரன்ஸுக்கு எதுக்கும் காரணம் கொடுக்காதே சதாசிவ பிரம்மேந்திர சொன்ன செத்து போன சமம் எழுந்திருந்து திருப்பியும் வந்ததுன்னா நடக்கும் அவ்வளவுதான் பார்த்தரியடப்படாது என்ன வேணா நடக்கலாம் இந்த மாதிரியுள்ள எதுலயுமே மனசை விடாது வரட்டும் அப்படின்னு சொல்ற அதுக்குள்ள இந்த விதுரதன் கேக்குற நான் திருப்பி பழைய சரீரத்துல போய் பூந்து போய் இந்த சரீரத்துக்கு அப்புறம் கேக்குறான் இதுக்கு நடுப்புல என்னாச்சு சைன்யம் வந்து கடல் வெள்ளம் போல வந்திருக்கு நான் யுத்தத்துக்கு போனோம் என்னோட வைஃப கொஞ்சம் பார்த்துங்கோ சொல்ற இந்த ராஜா அந்த ஜென்மாவில இருக்கிற ராணி அவள் சட்டுன்னு உள்ள வந்து நிக்கிறா பாத்தா லீலா ஒரே ஆச்சரியம் அவளேதான் அது அவளேதான் அங்க வந்து இருக்கா தலைய கால புரியல சரஸ்வதி கிட்ட கேக்குறா தேவி இது எப்படி நானே அங்க நிக்கிறேன் இது நானே தானே ஆமா உன்ன மனசுல வச்சிருந்தானே அவன் இங்க வந்து பறந்துருக்கான் இ கர்மா இருக்கு இண்ட மாதிரிதான் இந்த லீலா இவளோட பேரும் லீலா தான் வந்திருக்காவ ாள என்ன யா திரு மிருதோ பர்தா அவதா புரே தாஸ்தர்த்தயான் அவிசம் சர்வாத்தூப்பம் எத்தியிம்பித்தர் பிரதிபிம்பதி மனசுல எந்த வாசனையோடு உள்ள இறக்குறோமோ அதுவே சித்த தர்பணத்துல அப்படியே ரிஃப்ளக்ட் ஆய் தெரியுது சுவனோ ஜாக்கூப்ப மிருன்மூப்ப மிருமாசன்மயம் தம் பிராந்தி மாத்திரம் விதே அனுபூதேதாஸ்து காஷித் பூர்வானுபூதிதான் இதெல்லாம் வந்து பூர்வத்துல எங்கேயோ அனுபவிச்சதோட ஸ்மிருதிதான் என்னெல்லாமோ தோன்றது இப்படின்னு சொல்றத அந்த லீலா ராணி இருக்காளே செகண்ட் லீலா பாருங்க பிராமண பத்னி என்ன பண்ணா சரஸ்வதி உபாசனை பண்ணி பிராமணன் கூட தேகத்தை தியாகம் பண்ணி இந்த லீலாவா வந்து பிறந்தா இந்த லீலா என்ன பண்ணா சரஸ்வதி உபாசனை பண்ணி செத்து போனா என் பதி என் கூட இருக்கணும் வரங்கட்டா இப்ப இந்த ராஜா இருக்கோ இந்த விதுரதன் அவனோட வைஃப் லீலா இப்ப சரஸ்வதி முன்னால பாத்தீங்கன்னா அம்மா ஒன்னதா உபாசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ முன்னாடி வந்திருக்கியே என்னோட ஹஸ்பண்ட் இவர் செத்து போவரா ஒரு கால் பழைப்பரா நிச்சயமா இந்த யுத்தத்தில் அவன் போயிடுவான் அப்படிங்கிறா சரஸ்வதி உங்களோட அனுகிரகத்தினால அவருக்கு பழைக்க முடியாத முடியாதுவா இருக்கிற ராஜா சிந்து ராஜா இருக்கானே அவன் வந்து ஜெயிக்கணும்னு உபாசனம் பண்ணிருக்கான் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து அது பண்ணலை அவர் இதோட போயிடுவார் இந்த ராஜா அப்படின்னா அவரு நான் திருப்பி அங்க போய் பிறக்கிற மாதிரி ஆசை அந்த சேம் வாசனை நம்ம பிரார்த்தனை பண்றதெல்லாம் கூட சேம் தான் அந்த பூர்வ ஜென்மத்துல என்னென்ன பிரேயர் பண்றோமோ அதே பிரயர் திருப்பி வருது அதே சங்கல்பம் திருப்பி வருது அதே கேக்குறோம் அதே சபாவம் அதே இஷ்ட தெய்வம் எல்லாமே அதுதான் அப்படியே ஆக்ட்டு ஆசீர்வாதம் பண்றான் அப்ப இங்க வந்து லீலா முன்னாள் இருக்கிற லீலா கேக்குறா இங்க கேக்குற பூர்வேணைவ சரீரேன கிமர்த்தம் நாகமீஸ்வரி லோகாந்தரமிதம் நீ தாத்தம் கிரிகிரா மகம்வது ஏன் இந்த பத்மசரீரத்துக்கே இவள் போறான் அந்த பழைய பிராமண சரீரத்துக்கு போகலாமோ இல்லையோ அதவளுக்கு ஸ்மிருதி இல்லை பத்மசரீரத்துல தான் போய் என்ட்ர பண்ணுவேன் அப்ப தேவி சொல்ற நானா ஒன்னும் பண்ணலமா எல்லாரும் அவாவா சங்கல்பத்தை பண்ணி இது அதுன்னு கேக்குறா ததாஸ்து தத்தாஸ்து சொல்ல அவ்வளவுதான் நானா ஒன்னு இது பண்ணு அது பண்ணு சொல்லல அவாவா என்னென்ன கேக்குறாளோ ததாஸ்து இதுதான் என்னோட அவள் கிளம்பி இந்த லீலாவோட அங்க போய் அவள் லீலாவா உட்கார்ந்து விடுறா இந்த விதுரதனும் அங்க போய் திருப்பி பத்மனா போய் பிறக்கிறான் இப்படி ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டோரி அது ஏன் கன்ஃபியூஷன் ஸ்டோரியா இருக்குதான் நம்ம லைஃபுக்கு இன்னொரு பேரு தான் கன்பியூஷன் லைஃப் பூராவும் இந்த கன்ஃபியூஷன் வர வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் தொடர்ந்துட்டே இருக்கும் இந்த லீலோ பாக்கியான டைம் ஸ்பேஸ் எல்லாம் இல்ல நம்ம ஏதோ இந்த வேர்ல்டு சத்தியம் நம்ம இந்த பிறந்த சத்தியம் இது சத்தியம் அது சத்தியம் சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்கு வருது இந்த அனுபவங்கள் எல்லாம் யாருக்கு வருது இந்த உலகத்தையெல்லாம் யாரு பார்க்கறா இந்த விஷயங்களை எல்லாம் யாரு அனுபவிக்கிறா இந்த விஷயங்களுக்குள்ள போனா கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவோம் திருஷ்யத்துல மனசை விட்டா கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவோம் திருக்க வந்து இட் இஸ் ஆல்வேஸ் தேர் டு கன்ஃபியூஸ் இது அது அப்படி அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் திருஷ்யம் நாஸ்தீதி போதேன மனசோ திருஷ்யமார்ஜனம் சம்பன்னி நிர்வத்தி திருஷ்யம் சைத்தன்யம் மட்டும்தான் இருக்குன்னு இந்த திருஷ்யத்தை அப்படியே ஒரு தொடப்பத்தை வச்சு நீக்கிற மாதிரி நீக்கிவிடும் ஞானத்தினால திருஷ்யம் நாஸ்தீதி போதேன மனசோ திருஷ்யமார்ஜனம் சம்பன்னம் சேத் அது நன்னா திருடமாயிடுச்சானா நிர்வாண நிர்வத்தி அந்த நிர்வாணம் நிர்வத்தி அந்த ஆனந்தம் நிறைவு திரிக் ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மா எப்பவும் அதுல தார்டியம் உண்டு நிர்ணயம் உண்டு அது பண்ணாது அது அந்த ஸ்வரூபத்தை விட்டு விலகாம அப்படியே இருக்கும் அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அதை விட்டு விலகாம அதுவாவே இருக்கணும் இல்லாம நான் இந்த பிறந்த இந்த ஆளு என்னோட பூர்வ ஜென்மா என்ன வரப்போற ஜென்மா என்ன அவ லையுமே மனச விடாதே இந்த கதை மனச விட்டு திருஷ்யத்தை ஆராய்ச்சி பண்ண போனா முடிவே இல்லை முடியறதோ பாருங்க முடியறதோ இன்னைக்கு என்ன இல்லாம பொண்ணாக்கி பொண்ணாக்கி அந்த அதுல வந்து புருஷனா இருக்கிறோம் ஒருத்தர் பிரசவிக்கிறான் இதெல்லாம் பாகவதத்திலேயே கதைகள் வருது இதெல்லாம் வந்து எங்க போறதுன்னா நம்ம என்னெல்லாம் நிம்மதி வர போறதுல உலகம் உண்மை நினைச்சு கெட்டது எதுவும் நிம்மதிக்கு இருக்கிற வழி இல்ல இந்த திருஷ்யத்துக்கு சாட்சியா இருக்கிற திக்கு இருக்கு சைத்தன்யம் இருக்கு அந்த சைத்தன்யம் ஒண்ணுதான் மாறுபடாம அது வந்து நம்மளோட ரிசர்ச்சுக்கெல்லாம் வழங்காம நம்மளால ஒன்னும் பண்ண முடியாம தானே தானாக தன்னோட சாம்ராஜ்யத்தில் விளங்கிட்டு அதை விட்டு விலகி உலகத்தை உண்மை நினைச்சுட்டு இங்க ஏதாவது பண்ணறதுக்கு இருக்கு நினைச்சுண்டு விவகாரத்தில் இல்லையாவது போய் மனசு விட்டுட்டோமானால் இந்த மாதிரி தான் ஒன்னு ஒன்னுலேருந்து ஒன்னு ஒன்னுலேருந்து இருக்கும் ஆன்சரே இல்லை அன்என்டிங் யூ வில் கெட் இன்யூமரபிள் ஆன்சர் கெட் பட் ஒன் ஆன்சர் கொஸ்டின் And that question will lead to another answer. And that answer will lead to another doubt. And the purpose is, your brain will be unendingly active. Mind will be active. You will have no peace. Peace, peace. Peace, peace. Shanti. This is the only human being. One is the only human being. பிரிச்சுருக்கோமோ இல்லையோ சைத்தன்யத்தை வந்து இவன் அவன் குறும் பாகவதே நான் தர்மம் தானே மகாபாரதத்துல சொன்னேன்னு சொல்றத்தை உபதேசம் பண்ணது வெறுக்கத்தக்கதப்பா அப்படிங்க இப்படி போய் சொல்லுவாளா நான் தர்மம் தானே சொன்னேன் வியாசர் கேட்டா தர்மத்தை பத்தி நீ உபதேசம் பண்ணது வெறுக்கத்தக்கதப்பா பகவான்ல இருந்து அந்நியமா ஒரு தர்மம்னு ஒரு பொருள் இருக்குன்னு கூட சொல்லப்படாது நீ தர்மம்னு ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுட்டு போயிடுவ அடுத்தது கொஞ்ச நாள் ஆறு அந்த மாறி நீயே போய் இது தர்மம் இல்ல யாரும் நீயே சொன்னாலும் கேட்க மாட்டான் அதனால நீ வந்து தர்மத்தை பத்தி சொன்னேன்னு சொல்லாதே ஆத்மாவில இருந்து பகவான்ல இருந்து அந்யமா இருக்கு அப்படிங்கிறது கூட நீக்கம் பண்ணனும் இதம் பகவான் இந்த விஸ்வமா எது தெரியறதோ அதுவே ஆத்மா தான் அதுவே பகவான் தான் இது உனக்கு நல்லா தெரியும் அப்புறம் கோணம் வச்சு பேசுறேன் இந்த விகல்பத்தை திருப்பி திருப்பி அலை மோதி அது நமக்குள்ள வந்து அலையடிக்கும் அந்த விகல்ப துவைதத்தை நீக்கம் பண்ணி நிவர்த்தி பண்ணி நிவர்த்தி பண்ணி ஒரு பொருள் தான் இருக்கு ஒரு பொருள் தான் இருக்கு ஏக்கமேவ அத்வித்தீயம் ஏகமேவ அத்வித்தீயம் ஒரு வஸ்து இல்ல பலதான் தோன்றதல்ல அதுதான் அதுவேதான் பல ரூபத்தில் தெரியறது சொன்னம் வலை மாலை மோதிரம் தெரியற மாதிரி ஒரே ஆத்மா தான் அணு பொண்ணு இவன் அவன் தோன்றது பல ஜனனமும் அவன் மரணம் ஜனனம் மரணம் எதுலயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமதான் நிம்மதி வரும் வியாதி எதுவும் வியாதியா சரி அது ஒரு அனுபவம் தான் ஆத்ம பூஜா உபாக்கியானம் தேவ பூஜா உபாக்கியானு வரும் வாசிஷ்டத்துல அத்தம் ஞானிக்கு எல்லாமே ஆத்மா அனுபவம் தான் வியாதியும் ஆத்மா சுகமும் ஆத்மானுபவம் துக்கமும் ஆத்மா அனுபவம் தான் ஆத்மா இப்படிதான் அனுபவிக்கணும் இல்லையே இன் எனி பார் இட் மேனிப ஒரே போத வஸ்து தான் இதுவாவும் அதுவாவும் அப்படியும் இப்படியும் தோன்றது அப்படிங்கிற அந்த நிர்பிகல்பிரஜை இருக்கே எதனாலையும் பிரதிபந்தம் இல்லாம பூர்ணமாயிருக்கு அந்த பூர்ணத்துவத்தை தேவ பூஜா உபாக்கியான பண்றோம் விவகாரத்தில் இருந்துட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேத புத்திய விகல்பத்தை நிவர்த்தி பண்ணணும் அதுதான் சாதனை அது நிவர்த்தமாக நிவர்த்தமாக நமக்கு நிம்மதி வந்துடும் கம்ப்ளீட்டா எங்கேயுமே ஒரு அந்யமான பொருள்ிச்சானா சிம் ஸீ புருஷன் புண்ணம் பாபம் குணம் தோஷம் எதுலயும் மனசு போகாம எத்திர எத்திர மனோயாதி தத்திர தத்திர சமாதியாகும் மனசு எங்கெங்க போனாலும் சமாதி சமாதி நிலையம் எதுல போனாலும் சமாதி நிலை அது எப்படி ஆடினாலும் அது வந்து சித் விலாசம் தான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு தத்துவ நிச்சயம் தத்துவம் ஆத்மிகம் திருஷ்டுவா தத்துவம் திருஷ்டுவா தோய தீபூதோ விகல்பமாவும்பாவும் அப்புறம் அதுவாவே இருக்கான் அதிலிருந்து சலனமில்லாத ஒரு நிலை நமக்கு சித்திச்சுடுத்தால் நம்ம மனசுல அந்த அறிவு வந்து அப்படி ஊறி உடுத்தானால் தார்டியம் சாந்தி சமாதி ஆத்மாவோட அனுபவமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் அபயம் அது நமக்கு சொத்தாயிடும் அதை சொல்றதுக்காகத்தான் இந்த கதைகள்ல லைஃப் லீலோபாக்கியானங்கிறது லைஃப் என்னங்கிறதுக்குதான் இந்த லீலோபாக்கியானம் அது இந்த ஒரு லைஃபை இந்த லிமிடேஷனுக்குள்ளேயே இருந்துருக்கும் அப்புறம் அப்புறம் தாண்டி பார்த்தா என்னெல்லாமும் கன்ஃபியூஷன் இருக்கு இந்த லைக்குள்ளேயும் நிற்காதே அந்த இவனாவோ அவனாவோ இருக்காதே இதுதான் நமக்கு இல்ல உபதேசம் தொடர்ந்து நாளைக்கு வந்து நாம பூர்த்தி பண்றோம் நாளைக்கு தான் பூர்த்தி போர்த்து நாளைக்கு வந்து எங்க நிற்கிறதோ அங்க நப்புறோம் தொடர்ந்து பார்ப்போம் அருணாஹாச்சல அருணாச்சலிவரு அருணாச்சல அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சலிவ மீமே த வாச்சம் மிச்சி அதி யம் கும் தாத்ம ரணம் ப